ஹரிம் அனைவருக்கும் நமஸ்காரம் கடந்த வகுப்பில் காரணத்தேகம் என்பது என்ன அந்த காரணத்தேகத்துள்ளே எவ்வாறு இந்த மனம் ஒடுங்குகின்றது என்பதை எல்லாம் பார்த்தோம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த மனம் அறிவு இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன இதில் நம்ம எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கடந்த வகுப்புகளில் தொடர்ந்து பார்த்துருந்தோம் இப்போ இந்த வகுப்பில் நம்ம என்ன பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மனம் பிரவிற்த்தியாகி வெளியே பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளை நம்ம யாரும் தெரிஞ்சிக்க முடியாத ஒரு அவல நிலையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அதாவது இப்போ நம்ம கர்மகாண்டத்தில் செயல்படுத்துகின்ற அத்தனை விஷயங்களுமே அதாவது பூஜைகள் வழிபாட்டு முறைகள் ஜபத பங்கள் என்று எந்த ஒரு விஷயத்தை நாம் போக்கஸ் பண்ணாலும் அதனுடைய தாத்பரியம் வந்து மன ஒருமுகப்பாடு அப்படிங்கிறது நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து மனித இனம் தான் தவிர மற்ற எந்த ஜீவராசிகள் இது கிடையாது அப்போ இந்த மனித இனம் மகத்தான தன்னை அறிந்து கொள்வதற்காக பிரத்யேக சில வழிமுறைகளை கையாளுகின்றது அதன் அடிப்படையிலே வேதத்திலே கொடுக்கப்பட்ட இரண்டு பகுதிகளிலே பூர்வ மீமாம்சம் உத்தர மீமாம்சம் என்ற இரண்டு பகுதிகளிலே கர்மகாண்டத்திலே நாம் பலவாறான பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த பயிற்சிகள் எல்லாமே நம்மை மன ஒருமைப்பாட்டுக்கு அழைத்து செல்கின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வழிபடக்கூடிய வழிபாட்டு முறையினுடைய நோக்கம் ஒரு மந்திர ஜபமாக இருந்தா கூட மனசு வந்து அந்த ஜபத்துல அந்த மந்திரத்திலேயே நின்றுட்டு இருக்கும் மேக்சிமம் நீங்க அந்த ஜபம் பண்ணும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை நம்ம சரியா சொல்றோமா அந்த மந்திரம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற எண்ணத்துல மனம் வந்து அந்த மந்திரத்தின் மீதே ஒருமுகப்படுவோர் மாதிரி தான் அந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கும் அது மாதிரியே நீங்க கோயில் ஆலய வழிபாடுகளும் கூட அப்படித்தான் நீங்க கோயிலுக்குள்ள போனாலும் அந்த இறை தரிசனத்துலதான் மனம் வந்து ஒருமுகப்பட்டு நிற்கும் வேறு என்ன கர்மகாண்டியங்கள் நீங்கள் செஞ்சாலும் பூஜை பண்ணாலும் சரி எல்லாமே அந்த மனம் ஒருமுகப்பாட்டுக்குத்தான் நம்மளை அழைத்து செல்றதுங்கிறத நம்ம விசாரம் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் இப்ப ஏன் இந்த பாதைகளை நம்மளை அழைச்சிக்கிட்டு போறாங்க பெரியவங்க எதற்காக இந்த பூஜை கொடுத்தாங்க எதற்காக இந்த வழிபாடுகள் எதற்காக மந்திர ஜபதபங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனம் எப்பொழுது ஒருமுகப்படுகின்றதோ அப்பொழுது தான் அது தன் மூலத்துக்கு திரும்பும்ங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம் பொதுவாக நம்ம வந்து அறிவு பரிமாணத்துடைய உயர் பரிமாணமாகிய ஆறாம் அறிவுக்குள்ளே வர்றதுக்கு இந்த மனம் பயணம் பண்ண பாதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கடந்த சொன்னது போல ஒரு அறிவு பரிமாணத்திலிருந்து ஆறாம் அறிவு பரிமாணம் மனித அறிவுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த மைண்டினுடைய ட்ராவலிங் பிளாட்ஃபார்ம் தான் வேரியேஷன் ஆயிடுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி மாறி நம்ம உயர் பரிமாணமாகிய ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்திருக்கோம் இப்ப இந்த மனித அறிவுல பிரத்யேக விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரணைதான் அதாவது இது சரியா இது தவறா அப்படின்ற பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு பிரத்யேகமாக மனித நிறத்தில் இருக்கிறதுனால தான் அந்த மனித இனம் ஒன்று தன்னை யார் என்று விசாரித்து அறிந்து கொள்ள முடியும் மற்ற எந்த ஜீவராசிகளாலும் அது சாத்தியம் இல்லை நம்ம கடந்த வகுப்புல அப்போ எதுக்காக நான் இதை திருப்பி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எவ்வளோ விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி யோகா தியானம் ஜபம் மந்திர உபாசனை பூஜா என்ன வேணா எடுத்துக்கங்க கோயில் வழிபாடு எல்லாமே அந்த மனதை அடிப்படையாக வைத்துத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நீங்க சரியானபடி புரிந்து கொள்ள முடியும் அப்போ ஏன் பெரியவங்க இந்த மாதிரி மனதை அடிப்படையாக வச்சு இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஒரே அறிவாகிய பேரறிவு இந்த மனதின் வாயிலாக பிரகாசித்து அறிந்து கொள்ள முடியுங்கிறத அறிந்து கொண்ட ஞானிகளும் யோகிகளும் இது போன்ற பாதைகளை பாமர மக்களுக்கு காட்டி கொடுத்தாரு அப்போ இது போன்ற ஒரு பாதையை அவர்கள் காட்டி கொடுத்ததை நாம என்ன பண்ணிட்டோம்னா நாளடைவுல வணிக மயமாக்கிட்டோம் இப்ப எப்படி நிறைய விஷயங்கள் வந்து பணத்தை நோக்கி ஒவ்வொரு விஷயம் திருப்பப்படுதோ அது இந்த ஆன்மீகமும் வியாபார மயமாக்கப்பட்டு விட்டது அதனாலதான் இன்னைக்கு இத்தனை கோயில்கள்லயும் தனியா ஸ்பெஷல் டிக்கெட்டெல்லாம் போடுறான் சாமி தரிசனம் பண்றது இன்னைக்கு சாதாரணமா ஒரு பத்து பேர் போய் சாமி கும்பிட்டு இருந்த கூட்டம் இன்னைக்கு பத்தாயிரம் பேர் போய் கும்பிடுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏதோ அந்த கோயில்ல நமக்கு கிடைக்க போகுது அந்த வழிபாட்டின் மூலமாக இறைவன் நமக்கு ஏதோ அள்ளி கொடுக்க போறான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் எங்கிருந்து வந்தது ஏன் இந்த மாதிரி எல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் ஜனங்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது இவைகள் எல்லாமே தவறாகவே அவர்களுக்கு புகுத்தப்பட்டுள்ளது அதனாலதான் இன்று வந்து திருப்பதி போனா சுவாமி அவ்வளவு சீக்கிரம் தரிசனம் பண்ண முடியல ஸ்ரீரங்கம் போனா அவ்வளவு சீக்கிரம் தரிசனம் பண்ண முடியல ஏன் அப்படின்னா அவ்வளவு கூட்டமும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை ஏதாவது எனக்கு இந்த பிரச்சனை இறைவன் தீர்த்து வைக்க மாட்டானா அது இந்த ஆலயத்துக்கு போனா இந்த பிரச்சனை தீராதா அந்த ஆலயத்துக்கு போனா அந்த பிரச்சனை தீராதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற கூட்டம் தான் இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் உண்மையை சொல்வதற்கு யாருமே தயாராக இல்லை அப்ப இது போன்ற உண்மை விஷயங்களை தேடி வருபவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை விசாரித்து கூடிய தகுதி உள்ளவர்கள் மட்டும் தான் இது போன்ற பாதைகளே பயணிக்க முடியும்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் அப்ப நான் ஏன் இந்த வகுப்புல வந்து மனதை பற்றி அதிகமாக பேசுறேன் மனம்ங்கிற ஒரு விஷயத்தையே பெரிதா எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த மனம்தான் தன்னை அறிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த ஒரு உபாதியிலும் மிருகத்திலோ பறவையிலோ தாவரங்களிலோ அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது நம்ம தெல்ல தெளிவா தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த அடிப்படையிலே சாஸ்திரம் என்ன சொல்லுங்கன்னா வேதத்தினுடைய இரண்டு பகுதிகளிலே ஞான காண்டத்திலே சாதன சதுஷ்டய சம்பத்திய பத்தி பேசுது அந்த சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறது என்ன அதாவது வைராக்கியம் விவேகம் அப்படிங்கிற விஷயத்தையே அதை எடுத்து சொல்லுது இப்ப விவேக வைராக்கியம் யாருக்கு இருக்கும் ஒரு மிருகத்துக்கோ ஒரு தாவரத்துக்கோ இருக்குமா நிச்சயமாக இருக்க முடியாது அப்ப ஒரு மனிதன் விவேகிக்கிடம்தான் இதை வந்து விசாரம் பண்ண முடியும் அப்ப அந்த விவேகம் உள்ளவன் மனிதன் மட்டுமே அப்ப அவனிடத்தில் அது என்ன சொல்லுதுன்னா சாஸ்திரம் விவேகம் வைராக்கியம் சாதன சதுஷ்டை சம்பத்தில சொல்லப்பட்ட சமாதி சட்ட சம்பத்தி முமுட்சுத்துவம்ங்கிற நான்கு விஷயங்களைத்தான் சாஸ்திரம் பேசுது சமாதி சர்க்க சம்பத்தில சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம்ங்கிற ஒரு டாபிக் அதை எடுத்து பேசுது அப்ப இது போன்ற விஷயங்களை வந்து சாதகனுக்கு ஏன் அதை எடுத்த உடனே கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விவேகத்துக்குதான் இதை கொடுக்க முடியுமே தவிர விவேகமற்ற மற்ற எந்த உடலுக்கும் இதை கொடுக்க முடியாது அப்படிங்கறத எங்க சாஸ்திரம் சொல்ல வரக்கூடிய சாராம்சம் அப்போ இப்ப நம்ம என்ன எங்க புரிஞ்சுக்கணும்னா இதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பிரத்யேக அறிவு தேவைப்படுகிறது ஆரம்பத்துலேருந்து சொன்ன மாதிரியே எந்த மனித மனம் தன்னை விசாரித்து தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முற்படுகிறதோ அதுதான் அறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணத்துக்குள்ள நுழைய முடியும் அப்படின்னு கடந்த வகை கூட சொல்லியிருக்கேன் இப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த மனம் உண்மையிலேயே எங்கிருந்து வந்தது இந்த மனம் மீண்டும் எங்கு திரும்பி போக போகுது அப்படின்னு பார்த்தா கடந்த வகுப்புல நம்ம சொன்னது போல அறிவிலிடமிருந்து வெளிப்பட்டதுதான் இந்த மனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்ப இந்த மனம் வந்து இந்த மனித உபாதிக்குள்ள இருக்கும்போது இப்ப இந்த மனமற்ற நிலையில அது தன்னை அறிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களையும் நம்ம சொன்னோம் எப்படி சொன்னோம் அப்படின்னா மனமடங்க கல்லாருக்கு அல்லது மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன் தாய்மானோர் போன்ற ஞானிகள் எல்லாம் சொல்றாங்களே அப்ப இந்த மனம் அடங்குதல் அல்லது மனம் இரத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மனம் தன் யதார்த்தத்தை தன்னுடைய சொரூபத்தை எப்பொழுது உணர்ந்து கொள்கிறதோ அறிந்து கொள்கிறதோ அப்பொழுது அது தன்னுடைய மனம் என்ற விஷயத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்ல வராங்க அப்ப இந்த மனம் எப்படி தெரிஞ்சுக்கொள்ளும் தன்னை விழிப்பு நிலைகள் தான் தன்னை தெரிந்து கொள்ள முடியும் ஆழ்ந்த உறக்கத்திலையோ கனவு நிலையிலையோ அது வந்து தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாது அப்போ இந்த மனிதன் வந்து எப்பெல்லாம் விழிப்புணர்ல இருக்கிறானோ அப்போ அவன் விவேகியாக இருக்கிறான் அப்போ அவன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய விசார மார்க்கத்தில் ஈடுபடுகிறான் அப்பொழுதுதான் அவன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ளவும் முடிகிறது அப்போ விழுத்திரு அப்படிங்கிற விஷயமும் இதுதான் எந்த அடிப்படையில் விழித்து கொண்டிருக்கணும் இந்த மனம் தன்னை அறிவு என்று அறிந்து கொள்ளுகின்ற நிலையிலே விழித்துக் கொண்டிருக்கணும் இப்போ இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா ஆழ்ந்த உறக்கத்துல காரணத்தேகத்தில் ஒடுங்குதுன்னு நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம் இப்போ இந்த காரணத்தேகத்தில் மனம் ஒடுங்குறத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அவ்வக்தம் வியம் அப்படின்னு ரெண்டு டாபிக் பேசுது இப்போ வியம் அப்படின்னா வெளிப்படுதல் அப்படின்னு அர்த்தம் அவ்வக்தம்னா ஒடுங்குதல் அப்படின்னு அர்த்தம் அப்ப எது வெளிப்படுது எது ஒடுங்குது ஒரு விதை வெக்தமாகின்ற பொழுது ஒரு மாமரத்துல அல்லது ஒரு ஆப்பிள் மரத்துல ஒரு விதையை எடுத்து நீங்க மண்ணில் நட்ட உடனே அந்த விதை கண்ணுக்கு தெரியாத சிறு விதையாக இருக்கிறது இப்போ அந்த விதை வந்து நம்ம மண்ணுக்குள்ள நட்ட உடனே எதனோட சேர்க்கை அடையுது பஞ்சபூதங்களோட சேர்க்கை நிலம் நீர் காற்று அந்த மண்ணினுடைய சூட்டுத்தன்மை உண்டான நெருப்பு போன்ற பஞ்சபூத ஐக்கியத்துல அந்த விதை விதைக்கப்படுகின்ற பொழுது அந்த விதை வந்து வெக்தமாகுது வெளிப்பட்டு விடுகிறது அவ்வாறு வெளிப்பட்டு அது என்ன ஆகுது ஒரு சிறு தாவரமாக மாறி செடியிலிருந்து அப்படியே மரமாக மாறி அந்த மரத்திலிருந்து பூ விட்டு பூவிலிருந்து பிஞ்சு அப்புறம் காய் கனி அப்புறம் அந்த கைக்குள்ள மீண்டும் விதை அப்ப பாருங்க மீண்டும் அது தன் மூலத்துக்கு தான் திரும்புது எந்த விதையை நம்ம பூமியில நட்டமோ அந்த ஒரு விதை ஓர் ஆயிரம் விதைகளாக மாறி மீண்டும் தன்னுடைய மூலத்துக்கு திரும்பி விடுகிறது இந்த விஷயத்தை நல்லா கவனிக்கணும் அப்போ அவ்வக்தம் அப்படின்னா ஒரு விதை வடிவிலே ஒடுங்கி இருந்த மனம் இந்த மனம் வெளிப்படாமல் காரணத்தேகத்திலே தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே ஒடுங்கி இருந்த நிலையிலே அது தன்னுடைய இயல்பு அதை தெரிந்து கொள்ள முடியாது இப்போ ஒரு ஆப்பிள் விதை நீங்கள் மண்ணில் நட்ட உடனே அந்த ஆப்பிள் விதை எப்படிப்பட்டதுன்னு தெரிந்து கொள்ள முடியாது அதுக்கு எத்தனை கிளைகள் வரும் எத்தனை பூ விடும் எத்தனை காய் வரும் எத்தனை கனி ஆகும் எத்தனை விதைகள் வரும் அப்படிங்கிற எந்த ஒரு விவரமும் அதுல தெரிந்து கொள்ள முடியாத நிலையிலே ஒரு சிறிய விதை வடிவிலே அது இருந்துகிட்டு ஆனா அது பஞ்சபூதத்துல சேர்ந்த உடனே அது ஒரு செடியாக மாறி அந்த செடிகளிலே பல கிளைகள் வளர்ந்து அதுல இலைகள் உண்டாகி அதிலிருந்து மரமாகி அதிலிருந்து பூ காய் கனி என்ற பல்வேறு விஷயங்கள் பரிணமிக்கின்ற பொழுது வெளிப்படுகின்ற பொழுது அதிலே ஒரு மிகப்பெரிய பயனை நாம் அடைய முடிகின்றது அப்போ இவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு சிறு விதையிலே ஒடுங்கி இருக்கிறது சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா இந்த பிரம்மாண்டமான அறிவு இந்த மனதிற்குள்ளே ஒடுங்கி இருக்கிறது இந்த மனம் ஒரு விதை வடிவிலே அவ்யக்தமாக இருக்கின்ற பொழுது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கின்றது எப்பொழுது இந்த மனம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறதோ அப்பொழுது தன்னுடைய உண்மை சொரூபத்தை அறிந்து கொள்ளுகின்றது இப்ப எப்படி ஒரு ஆப்பிள்வதை வெளிப்படுத்திக் கொள்கின்ற பொழுது அதனுடைய உண்மை சுரூபம் என்ன இலைகள் தலைகள் கொடி எல்லாம் வந்து பூ காய் கனி என்று பூத்து குழுங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மரமாக மாறிவிட்டது ஆனா அப்படி ஒரு பிரம்மாண்டமான மரம் ஆரம்பத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறு விதை அதுபோல இந்த அறிவு வெளிப்படாமல் ஒடுங்கி இருக்கின்ற நிலையிலே அவ்யக்தத்திலே ஒரு விதை வடிவிலே இருக்கின்றது எப்பொழுது இது தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றதோ அப்பொழுது இந்த மொத்த பிரபஞ்சமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது அந்த அடிப்படையில்தான் இந்த பிரபஞ்சம் உண்டாகி இருக்கின்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இப்ப இந்த சாஸ்திரம் சொல்ல வர்ற இங்க விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் எல்லாராலும் மறைக்கப்பட்டு விட்டது ஏன் அப்படின்னா இதை வந்து இவ்வளவு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க மனம்தான் இப்படி பிரம்மாண்டமாக வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கின்றது அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திர நூல்கள் மட்டும்தான் சொல்லும் வேற எந்த ஒரு மருவி எழுதப்பட்ட விஷயங்கள் எதுவுமே சொல்லாது ஏன்னா இப்ப நிறைய நூல்கள் எல்லாம் மருவி எழுதப்பட்டிருக்கிறது அதே மாதிரிதான் சமயங்கள் நிறைய உண்டாப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் இத்தனை சமயங்கள் கிடையாது ஆதிசங்கர் காலத்துல வந்துதான் அந்த சமயங்களை வந்து ஒரு சீர்திருத்தி சண்மதங்களும் சன்மார்க்கங்களும் அவர் உருவாக்கினார் அப்ப அதுலதான் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் சமயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன அப்ப இதெல்லாம் ஏன் ஒழுங்குபடுத்தப்பட்டது அப்படின்னா அந்த காலத்திலேயே இது போன்ற ஏகப்பட்ட சமய பிரச்சனைகளும் மத பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருந்தன ஏன்னா இப்போ நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது சைவ சமயத்துல சமண சமயத்துக்கும் சண்டை வந்து நிறைய சமணர்கள் கொல்லப்பட்டார்கள் படிக்கிறோம் அப்போ எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொள்ளாத மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வாரம் நடந்துட்டு இருக்கு ஏன் புரிந்து கொள்ள முடியாத அவ்வளவு நிலையில மனிதர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அவர்கள் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலர் தான் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள பயணம் பண்ணி தன்னை யாரும் தெரிந்து கொள்ளும் தன்னுடைய மூலத்துக்கு திரும்புறாங்க மற்றவர்கள்லாம் அந்த மூலத்துக்கு திரும்புறது இல்லை மீண்டும் மீண்டும் விலை போய் ஒடுங்கி திருப்பி திருப்பி அவங்க என்ன பண்றாங்க பல்வேறு பிறவிகளுக்கு வித்துட்டு இருக்கிறாங்க சாஸ்திரம் சொல்ல வருது அப்போ இந்த அவ்வக்தம் வியம் ரெண்டு விஷயமும் சாஸ்திரத்துல மறைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மனம் வக்தமாகும் பொழுது வெளிப்படுகின்ற பொழுது எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறது இப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம்னா விசார மார்க்கத்துக்குள்ள நம்ம வரோம் இப்போ நம்ம சாதாரணமா இந்த மனம் வெட்டமாகின்ற பொழுது நம்ம ஒரு அறிவு தாவரத்துல வெட்டமானா அதுக்கு தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய தகுதியோ சக்தியோ கிடையாது ஏனென்றால் அந்த நிலைப்பாட்டுல அது ஒரு அறிவு தாவரமாக மட்டும்தான் இருக்கும் அதே வந்து அறிவு பரிமாணத்துல கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து ஒரு மிருகமா வந்துட்டா கூட அங்க ஐந்து புலன்களுக்கு உட்பட்ட சில விஷயங்களை மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் வாய் சில விஷயங்களை சுவைத்து இந்த சுவையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உன்ன பார்த்து அது இதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த அனுபவங்கள் தன்னை அறியக்கூடியதாக மாறுமான்னா நிச்சயமாக மாறாது ஏன்னா மிருகத்துக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி தோன்றினாலும் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் இந்த மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட மனதை பரிமாணத்திலே அறிவு பரிமாணத்திலே உயர்த்துகின்ற பொழுது தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும் இதை பத்தி சாஸ்திரம் எப்படி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அடுத்தது உள்ளம்னு ஒரு டாபிக்ல பேசுது அப்போ ஒரு சாதாரண மனம் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்ற பொழுது புத்திங்கிற அடுத்த பரிமாணத்துக்குள்ள வருது அப்புறம் சித்தம்னு அதுக்கு அடுத்த பரிமாணத்துக்குள்ள வருது அப்படியே கடந்து அகங்காரம் அகங்காரம்னா இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன் நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அகங்காரத்துக்குள்ள வருது அதற்கு பிறகு அகங்காரத்தை கடந்த உள்ளம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வருது இப்ப இந்த உள்ளங்கிற விஷயம் எங்க அப்படி இருக்குன்னா அந்த உணர்வின் உன்னத தலம் இப்ப நான் யார் என்று தன்னை அறிந்து கொள்கின்ற பொழுது நான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன் நான் அந்த உணர்வாகத்தான் இருக்கிறேன் யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த மனம்ங்கிற அறிவு பரிமாணத்திலே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் என்கிற உயர் பரிமாணத்துக்கு உயர்ந்து விட்டார்கள்ங்கிறதுக்கு அது அடையாளம் அதத்தான் திருமண திருமந்திரம் சொல்றது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்கு ஜன் சிவலிங்கம் சொல்லுது திருமந்திரம் அப்போ தெளிந்தவனுக்கு யார் தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவன் பாத்தீங்கன்னா மனதிலே தன்னை உயர்த்தி கொண்டவன் ஒரு பரிமாணத்துக்குள்ளே உயர்த்தி தான் அந்த ஜீவன் தான் சிவம்ங்கிறத தெரிந்து கொள்கிறான் அப்படின்னு திருமந்திரம் அழகாக எடுத்து சொல்லுது அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் இங்க வெளியே இருக்கிற புறப்பொருள்கள் எல்லாம் தன்னை அறிவதற்கு ஒரு கருவியாகத்தான் இருக்கிறதே தவிர அதுவே நாம் அடையக்கூடிய இலக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது அப்போ எதுக்காக நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன் அப்படின்னா நீங்க ஆலய வழிபாடு தினம் செய்தாலும் சரி பூஜை புனஸ்காரங்கள் தினம் செய்தாலும் சரி அதன் வாயிலாக நீங்க அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது அது உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி அவ்வளவுதான் இந்த பயிற்சியினால நீங்க உயர் பரிமாணத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னா போகலாம் பல பிறவிகள் தேவைப்படும் ஏன் அப்படின்னா மனம் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு இந்த பிறவியில சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு அதன் மூலமா கொஞ்சம் அந்த பாதையில இருந்து மேல்நிலைக்கு வரும் அது மனித மனமாக இருந்தா கூட எல்லா மனிதர்களும் அடைந்து விடுகிறார்கள்னா கிடையாது ஏன்னா அந்த மனதோடைய ஆசா பாசங்களுக்கு ஏற்றது போல அடுத்த பிறவிக்கு அடுத்த உடம்பு தயாராயிடுது அந்த உடம்பு மனித உடம்பே வருமா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா மனதுல இருக்கின்ற ஆசைகளுக்கு ஏற்றவாறு உடல் மாறிவிடும் ஏன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கோ அதற்கேற்ற உடல் வந்தா தான் அதை அனுபவமாக்க முடியும் இப்ப உங்களுக்கு பறக்கணும்னு ஒரு ஆசை இருக்குன்னா அந்த பறக்குறதுக்கு மனித உடலை சாத்தியமாகுமா முடியாது அப்ப பறவையா பறந்தாதான் நீங்க பறக்க முடியும் அப்ப உடனே அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கான உபாதியாகிய உடலை வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்கிறது இந்த மனம் அப்ப இந்த மனம்தான் சூட்சமத்திலிருந்து ஸ்தூலத்துக்கு திரும்புது இப்ப சூட்சமத்திலிருந்து ஸ்தூலத்துக்கு திரும்பும் போது சேர்க்கையிலே தடக்கு தேவையான உடலை எடுத்துக்கொள்கிறது இதை நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினுடைய ரேசியோவை பொறுத்துத்தான் உடல் மாறுபடுகின்றதுங்கிறது நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம் ஏன்னா ஒரு பறவைக்கு என்னென்ன பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை எவ்வளவு இருந்தாலோ அதுக்கு தகுந்த உடல் ஒரு மிருகத்துக்கு என்னென்ன சேர்க்கை இருக்கணுமோ அதுக்கு தகுந்த உடல் இதுல எந்த உடலுக்கு அதிகமான ஆகாய தத்துவம் நிறைந்திருக்கிறதோ உடல் அப்படிங்கிற அடிப்படையிலே மனிதனிடத்திலே அதிகப்படியான ஆகாய தத்துவம் நிறைந்திருப்பதினாலே அவன் அதீத திறமை வாய்ந்தவனாக மனதை பற்றி விசாரித்து அறியக்கூடிய ஒரு விவேகியாக காணப்படுகின்றான் சாஸ்திரம் தெளிவுபடுத்துது அப்போ நாம் மனித பிறவிகளைத்தான் நம்மளை யாருன்னு அறிந்து கொள்ள முடியுங்கிற இந்த ஒரு ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ நம்ம உண்மையிலேயே எதற்காக இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம் இந்த மனிதப் பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னா தன்னை அறிதல் தான் உண்மையிலேயே நான் யார் என்று தன்னை விசாரித்து அறிகின்ற பொழுது சாட்சாத் நான் அதுவாகவே இருக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா இந்த மனதின் வாயிலாக அந்த அறிவை நான் அறிந்து கொள்வதனாலே மனம் கடந்த அந்த அறிவு பரிமாணத்திலே நான் நுழைந்து விடுகின்றேன் அப்பதான் அது மனம் இறத்தல் மனம் அடக்குதல் மனம் ஒடுக்குதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு முழுமையாக முடியும் அப்ப இதான் வந்து சாஸ்திரம் வந்து ரொம்ப மறைத்த விஷயமாக சமுதாயத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏன்னா ஏன் வெளிப்படையா இதை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை புரிந்து கொள்ளவே முடியாது நிறைய பேரால் இதை புரிந்து முடியாது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஏன்னா மனம் வந்து அறிவு பரிமாணத்துக்குள்ள உயர்வதற்கான தகுதியை ஏன் மனிதர்கள் இழந்து விடுகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் தவறான தவறான புரிதல்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ மொழி விஷயத்திலையும் நிறைய தவறுகள் செய்யறோம் புரிதல்கள்லையும் நிறைய தவறுகள் செய்யறோம் அப்ப நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஆங்கில மொழியோ ஒரு சம்ஸ்கிருத மொழியோ படிக்கும் பொழுது அதனுடைய சரியான பொருள் புரியாததுனால தவறாகவே அதை நம்ம புரிந்து அதையே நம்ம மற்றவர்களும் உபதேசித்துக் கொண்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் இதனால நிறைய தவறுகள் மனிதனிடத்துல புகுத்தப்பட்டிருக்கிறது அதுல இப்போ வந்து நிறையவே மூட நம்பிக்கைகள் நம்மளிடத்தையே புகுத்தப்பட்டு விட்டது ஏன்னா இன்னைக்கு ஆலயங்கள்ல நம்ம வழிபாடுகள்லாம் பார்க்கும்போது நிறைய மூட நம்பிக்கைகள் மக்களிடையே அதீதமாக புகுத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படைகளை மனிதன் போயிட்டே இருக்கிறதுனால பெரும்பாலான மனிதர்கள் அறிவு பரிமாணத்துடைய கீழ்நிலைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர மேல்நிலைக்கு போவது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு இதுதான் அந்த காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அதை வந்து மகான்களும் யோகிகளும் ரொம்ப வருத்தப்பட்டு தான் நிறைய நூல்கள் எழுதுறாங்க நிறைய சொல்றாங்க ஆனாலும் இந்த பரிமாணத்துக்குள்ளே உயர்வதற்கான தகுதி மனிதனிடம் உண்டாக்கப்படவே இல்லை ஏன்னா அவன் தன்னை விசாரித்து வேற எந்த அடிப்படையிலும் அவன் தன்னை அறிந்து கொள்ள முடியாது தினம் தினம் கோயிலுக்கு போயிட்டுறதுனால நம்ம வந்து நம்மளை அறிந்து கொள்வோமா அப்படின்னு பார்த்தா சாத்தியம் இல்லை பூஜை பண்றதுனால முடியுமானா முடியாது மந்திர ஜபம் கண்டிப்பா முடியாது அப்ப ஏன் இதெல்லாம் முடியல அப்படின்னா இது வந்து கொஞ்ச உங்களுக்கு மனசை வந்து ஒரு சமன்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் இப்ப நீங்க ஜபம் பண்ணும்போது ஒரு பத்து நிமிஷம் பண்றீங்களோ இல்லை ஒரு ஒரு மணி பண்றீங்களோ அந்த ஒரு மணி நேரம் நீங்க வந்து ஒரு மன ஒருங்கிணைப்போட ஒருமுகப்பட்டு உக்காந்துருப்பீங்க கோயில் ஆலய வழிபாட்டுலையும் அப்படிதான் ஆனா அந்த ஒரு மணி நேரத்தை நீங்க அந்த வேலை முடிச்சுட்டு வெளியே வந்த மறு மீண்டும் உங்களுடைய மனம் என்ன பண்ணுதுன்னா உலக விவகாரங்கள்ல ஈர்க்கப்பட்டு நான் செய்கிறேன் அகங்காரம் அமகாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு மற்றவர்கள் மீது விருப்பு விருப்புகளை காட்டிக்கிட்டு தன் அறியாமையிலேயே அதை உலர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்ம இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே வந்து இருப்பது இறைவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுனால இப்ப இந்த உபாதிகளின் வாயிலாக தான் படைத்து கொண்ட பஞ்சபூத அடிப்படையிலே உண்டான உடல்களிலே பிரத்யேக தகுதி கொண்ட மனித உடலின் வாயிலாக தன்னை பகுத்தறியக்கூடியவன் யாரோ அவன் தன்னை யார் என்று அறிந்து கொள்கிறான் அப்படி அறிந்து கொள்கின்றவன் ஏற்று வைக்கப்பட்ட எண்ணத்திலே தன்னை அகம் பிரம்மாஸ்மி என்பது இல்லாமல் தான் அதுவாகவே இருக்கிறேன் என்ற அனுபவத்துக்குள்ள அவனால் எப்படி வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் இந்த எண்ணங்களை கடந்த அந்த அறிவுக்குள்ளே நுழைந்தே ஆக வேண்டும் அப்பத்தான் அவன் தன்னை அனுபவமாக்க முடியும் அதுக்கு வேறு வழியே கிடையாது சுமார் ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களிலே நான் அகம் பிரம்மாஸ்மி நான் இறைவன் நான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அனுபவம் ஆகாது அப்போ இந்த அனுபவத்துக்கு நான் என்ன கடந்த வகுப்புல உங்களுக்கு சுட்டி காட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதாவது மனம் எப்பொழுதுமே இருப்பில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்ப இந்த இருப்பில் இருக்கிறதுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா சகஜ சமாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு மேற்கொள்ளிட்டு காட்டினேன் சகஜ சமாதிங்கிறது என்னன்னா நீங்க எப்பொழுதும் இயல்பாக இருந்துகிட்டு இருக்கணும் எந்தெந்த காரியங்களில் மனம் ஈடுபடுகின்றதோ அந்த காரியங்களை ரொம்ப இன்வால்மெண்ட்டோட டெடிக்கேஷனோட அதை செய்யணும் செய்யும் போது இந்த காரியத்துக்குண்டான கர்த்தா நானல்ல அப்படிங்கிற புரிதல் உங்களுக்குள்ள இருக்கணும் ஏன்னா இங்க அகங்காரம் அமகாரம் வந்து இந்த உடம்புக்கு மனசுக்கு தான் இருக்குது ஏன்னா ஏற்றுவிக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையிலே நான் என்னார் என்ன ஜாதி இந்த உத்தியோகம் அப்படிங்கிற ஒரு புகுத்தப்பட்ட விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ நான் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில் இதை நான் தான் செய்கிறேங்கிற ஒரு அகங்காரம் நமக்குள்ள வந்துருது அப்புறம் இது என்னுடைய செயல் அப்புறம் என்னை சார்ந்தவர்கள்ங்கிற மமகாரம் இதெல்லாம் வந்து நம்மிடம் ஏற்றுவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ஞானத்துக்குள்ள வந்து நமக்கு எப்போ இந்த புரிதல் வருகிறதோ அப்போ இதுல ஒன்றுமே இல்லை அது மட்டுமே இருக்கிறது அதுவே எல்லாமே இருந்து கொண்டு எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய சக்தி பிரவாகம் இந்த பிரபஞ்சத்திலே பரவி இருக்கிறது அதுல இது ஒரு கருவி இது ஒரு டூலுங்கிறது நீங்கள் நல்லா தெளிவாக இருக்கணும் அப்போ இந்த டூல் என்ன காரியம் வேணால் அது செய்கின்ற சக்தி பிரவாகத்தை அப்படியே நீங்க பார்ப்பானாக பார்வையாளனாக அந்த அறிவாக இருந்து கொண்டு சாட்சி பாவனையிலே பார்த்துக்கிட்டு இருக்கணும் இந்த உடம்பு புலன்களின் வாயிலாக எல்லா காரியங்களும் செய்யும் செய்யாம இருக்காது ஏன்னா அது சக்தி பிரவாகத்தில் அதனுடைய வேலையை செய்யட்டும் ஆனால் அது நான் செய்கிறேன் என்னுடையது எனது என்கிற அகங்கார மாமகாரத்தை கடக்கும் பொழுது மட்டும்தான் நாம் உயிர் பரிமாணத்துக்குள்ளேயே நுழைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கடந்த வகுப்புல நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அந்த இருப்பினரை நாம் இருந்து கொண்டாக வேண்டும் அது எப்படி சாத்தியம் அப்ப எந்த காரியத்தை செய்தாலும் அந்த எண்ணம் எதன் வழியாக வெளிப்படுகிறது மனதின் வாயிலாகத்தான் வெளிப்படுகிறது அந்த மனம் யார் அந்த மனம் வந்து அந்த அறிவு அப்போ அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா இந்த மனதின் வாயிலாக ஒரு செயலை செயல்படுத்த முயற்சிக்கிறது அது வந்து சக்தி அந்த அறிவினுடைய சக்தி பிரவாகம் அது அது செய்யும் பொழுது அந்த சக்தியிலே அந்த வேலையிலே நம்ம கரெக்டாக இன்வால்மெண்ட்டோட செய்யும் பொழுது நம்ம எண்ணம் ஒருமுகப்பாடு அங்கே நடந்தோம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்கள் எது செய்யங்களோ அதுலேயே நீங்க ஈடுபாடோடு செய்யும் பொழுது இங்கே வேறு எண்ணற்றலுக்கு இடம் இல்லாமல் நீங்க அதுல ஒருங்கிணைந்து அந்த செயலை செய்யும் பொழுது அந்த செயலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் அதுல ஒரு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அது மாதிரி நீங்க செயல்கள் செய்து பழக பழக நாளடைவிலே உங்களுடைய மனம் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய தனித்துவத்தை இழந்துவிடும் ஏன்னா இங்க அறிவுதான் எல்லாமே இருந்து கொண்டு இதை இயக்கிக் ஒரு புரிதலோடு நீங்க அந்த விஷயத்துல ஈடுபடுகின்ற பொழுது இந்த உடல் மனம் கடந்த அகங்காரமாக கடந்து நீங்கள் பார்வையாளனாக அந்த பார்த்து கொண்டே அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன ஆட்டோமேட்டிக்காக தானே அந்த ஐயர் பிளாட்ஃபார்ம் என்ட்ராகி ஆகணும் அப்படிங்கிற நான் விஷயத்த கடந்த வகுப்பில் உங்களுக்கு எடுத்து கூறினேன் அப்போ இதுக்காக நான் என்ன உங்களுக்கு இந்த வகுப்பில் நான் மெயினாக அறிவுறுத்த விரும்புகிறேன் அப்படின்னா எல்லாத்திற்கும் மூலம் வந்து மனம்தான் இந்த மனம் மட்டுமே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாதையிலே தனித்தனியாக இழுத்துக்கிட்டு போகுது ஏன் அப்படி இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா அவரவர்களுடைய ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினுடைய அடிப்படையிலே இது சரி இது தவறுங்கிற புரிதலிலே அவரவர்கள் பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த பாதைகள் எல்லாமே நம்முடைய மனதினுடைய எண்ணங்கள் அதாவது நம்ம தவறாக புரிந்து விஷயங்கள் இப்போ இதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்குத்தான் நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு ஏன்னா மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படலை இப்ப என்ன நம்ம கத்துக் கொடுக்குறோமோ அதை அப்படியே அந்த மிருகங்கள் செய்யும் மிருகங்களுக்கு வந்து சொல்ற புரிஞ்சு சக்தி இருக்குது உன்னை போய் எடுத்துட்டு வானா போய் எடுத்துட்டு வரும் போய் அங்கே வெயின்னா அது வைக்கும் அந்த அளவுக்கு அதுக்கு பிரத்யேக அறிவெல்லாம் இருக்கு ஆனா சொல்றதை செய்யக்கூடிய ஒரு கிளிப்பிள்ளை போல அப்படியே அது காரியத்தை செஞ்சுட்டு தவிர புரிதலோட இதை ஏன் செய்யணும் இது எதற்காக செய்யணும் இதனால் என்ன நன்மை இதில் என்ன தீமை அப்படின்னு பகுத்தறியக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவு கொண்டவைகள் அல்ல அவைகள் எதுவுமே ஆனா மனிதன் மட்டும்தான் இதை ஏன் செய்ய வேண்டும் எதற்காக நான் இது செய்கிறேன் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது தான் அவன் அறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாணத்துக்குள்ள நுழைய முடியும் சாஸ்திரம் ரொம்ப வெட்ட வெளிச்சமாக சொல்லுது அப்போ நம்ம இங்க மனித உடல் எடுத்து வந்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அது ஏன் செய்கிறோங்கிற கேள்வி நம்ம எழுந்தாகணும் இப்ப பூஜை செய்கிறீங்கன்னா அந்த பூஜையினுடைய நோக்கம் என்ன அந்த பூஜை எதற்காக செய்கிறீர்கள் இந்த பூஜையினால் உங்களுக்கு கிடைத்த லாபம் என்ன பலன் என்ன அப்போ இதெல்லாம் நீங்கள் விசாரம் பண்ணணும் மனதளவில் நீங்கள் உள்ளே போய் இதை ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு அதில் இருக்கிற வெறுமைகள் தெரிய வரும் இப்போ நம்ம இவ்வளோ காலங்கள் பூஜை செஞ்சோம் இந்த பூஜையினுடைய பலாபலங்கள் என்ன இப்போ நான் தினம் வந்து தான் சிவபெருமானை கும்பிட்றேன் பூஜை பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணுறேன் என்ன வேணும் செய்கிறேன் ஆனால் இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் ஒரு காரியமாக போயிட்டு இருக்க தவிர இதில் ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைச்சதா இதில் ஒரு திருப்தி உண்டானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருந்திருக்காது ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு திருப்தி உண்டாகின்றதோ அந்த விஷயத்தையே நீங்கள் அப்பொழுது விட்டு விடுவீர்கள் கடந்த வகுப்பில் அதற்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன் இப்போ லட்டுங்கிற ஒரு விஷயத்த நான் எவ்வளோ வேணால் சொல்லலாம் அது உருண்ட இருக்கும் இனிப்பாக இருக்கும்னு சொன்னாலும் நீங்கள் அதை சாப்பிடாமல் அதை உணர முடியாதுன்னு சொன்னேன் இப்போ அதே லட்டு நான் உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறேன் இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்க ஆஹா அற்புதமா இருக்கு அப்படிங்கிறீங்க ஒரு லட்டு சாப்பிட்டாச்சு திருப்பி அதனுடைய சுவை உங்களை ரொம்ப ஈர்க்குது சரி இன்னொரு லட்டு கொடுங்க அப்படிங்கிறீங்க இன்னொரு லட்டு கொடுக்குறேன் அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதம்னு சொல்லிட்டு திருப்பி சாப்பிட்டு முடிக்கிறீங்க திருப்பி கொஞ்சம் அப்படிங்கிறீங்க இன்னொரு மூணாவது லட்டு கொடுக்குறேன் இப்போ சாப்பிட்டாச்சு இப்போ நாலாவது வேணுமான்னு நான் கேட்ட உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க போதுங்க திருப்தி ஆயிடுச்சு எனக்கு இதுக்கு மேலே வேண்டாங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு இதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்னு எப்போ உங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகுறதோ அதற்கு பிறகு நான் மீண்டும் லட்டை கொடுத்தா நீங்கள் எப்படி திங்க மாட்டிங்களோ அதுபோல நீங்கள் செய்கின்ற காரியங்களிலே திருப்தி உண்டாகி இருக்கின்றதா அப்படிங்கறத நீங்க சுயமிச்சாரம் பண்ணி பாருங்க பூஜை பண்ணுவாலும் சரி ஜபம் பண்ணாலும் சரி கோயில்களுக்கு நீங்க செல்வதாக இருந்தாலும் சரி இந்த காரியங்களை நான் தினம் தினம் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு சடங்கு போல செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு சம்பிரதாயத்துல செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இந்த காரியத்தில என் மனம் திருப்தி அடைஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்தி அடையவில்லைன்னு தான் கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பூஜை பயணிக்கு உட்காந்து சிவ பூஜை ஒரு மணி நேரம் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுறீங்க மறுநாள் காலையில் மீண்டும் சிவ பூஜையில் உட்காடுறிங்களே ஏன்னா நேற்று செய்த பூஜையில் உங்களுக்கு திருப்தி உண்டாகவில்லை அப்போ அதனால் மறுநாள் காலையில் சிவ பூஜையில் உட்காடுறீங்க மறுநாள் காலையில் சிவ பூஜை பிறகு உங்களுக்கு திருப்தி உண்டாச்சா நிச்சயமாக இல்லை ஏன்னா அந்த பூஜையை நீங்கள் ஈடுபாடோடு செஞ்சீங்களான்னா நிச்சயமாக செஞ்சுருக்க மாட்டிங்க ஏன்னா அது ஒரு ஏதோ சடங்கு ஒரு சம்பிரதாயத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு மணி நேரத்தில் செஞ்சு முடிக்கணுன்ற அவசரமாக செஞ்சுட்டு அடுத்து உங்களுடைய மைண்டெல்லாம் எங்கே திரும்பிகிட்டு இருக்கும்னா இன்னைக்கு அந்த வேலையில போய் என்ன செய்யறது அதை அப்படி பண்ணலாமா இது இப்படி பண்ணலாமான்னு ஒரு யோசனையில தான் நீங்க பூஜை பண்ணிட்டு இருப்பீங்களே தவிர உண்மையான பக்தியிலேயோ ஒரு வழிபாட்டு முறையிலேயோ கண்டிப்பாக மனிதர்கள் செய்வதில்லைங்கிறத உங்களை சுட்டி காட்டுறேன் அப்போ இதைத்தான் நானுத பக்தி சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா நீ இறைவன் மீது உன்னுடைய மனதை திருப்புகின்ற பொழுது அனநிய பக்தி செய்கின்றாயான்னு பாருன்னு சொல்லுது இப்ப அனநியம்னா என்ன அந்நியம் என்றால் தனக்கு வேறானது சமஸ்கிருத வார்த்தையில அந்நியம் என்றால் வேறுபட்டது பிரிவுபட்டதுன்னு அர்த்தம் அனநியம் என்றால் பிரிவுபடாதது தனக்கு வேறானது அல்ல அப்படின்னு அர்த்தம் அப்ப இறைவன் தனக்கு வேறாக அந்நியனாக இறைவனை நீங்கள் நினைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது அது சாதாரண பக்தி அனநிய பக்தி என்பது இறைவனும் நானும் வேறு வேறு அல்ல நானே அவனாக இருக்கிறேன் அவனே நானாக இருக்கிறேன் எப்போ உங்களுக்கு புரிய வருதோ அது அனநிய பக்தின்னு சாஸ்திரம் எடுத்து சொல்லுது அப்போ இங்க என்ன இந்த அனநியம் அந்நியம் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல நமக்கு தெரியாததுனால நமக்கு பக்திங்கிறது என்னன்னே தெரியவே இல்லை நம்ம என்ன பண்றோம் மத்தவங்க சொல்லி வச்ச விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கும் அதே மாதிரிதான் இந்த கோரம் அகோரங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல தவறா உபயோகப்படுத்துறோம் இப்ப வந்து ஒரு விபத்து நடந்துடுது அவர் முகம் வந்து அடிபட்டு கோரமா மாறிடுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா அது அதாவது சகிக்க முடியாத அழகற்ற நிலையை வந்து நம்ம கோரம்னு சொல்கிறோம் ஆனா அகோரம்னா என்ன தெரியுங்களா அதற்கு அப்படியே ஆப்போசிட் பார்க்க முடியாத சகிக்க முடியாத ஒரு முகத்திலே ஆங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டதுனால அகோரம்ங்கிற வார்த்தையை கூட நம்ம தவறாகவே பொருள் புரிந்து வச்சுட்டு இருக்கோம் அதனால தான் அது ரொம்ப அகோரமாக இருக்குது பார்க்கவே முடியல சகிக்கலை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையிலே அகோரம்னா என்ன அழகானது அப்படின்னு பொருள் இதைத்தான் கோயில்களிலே அகோரமூர்த்தின்னு சொல்லி சிவபெருமானுடைய உருவத்தை அங்கங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருப்பாங்க இது எதை காட்ட வருகிறது அப்படின்னு அந்த மனதின் உயர் பரிமாணத்திலே தன்னை உணர்ந்து கொண்ட உண்ணத நிலையிலே அது ஆனந்தத்திலே திளைத்திருக்கின்ற ஒரு அற்புதத்தை அழகை வர்ணிக்கிறது சாஸ்திரம் இதை புரிஞ்சிக்காமல் மேலும் மேலும் நம் தவறான பாதைகளில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அமைந்து விடுகிறது முடியும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அதுதான் சரி நம்ம பயணித்துக் கொண்டிருந்தோம்னா நம்ம மீண்டு வரவே முடியாது அப்படியே சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனால இந்த பாடத்திட்டத்தினுடைய சாராம்சமே நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க எல்லாருமே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீங்க அவரவர்களுக்கு சின்ன வயசுல என்ன மாதிரி எண்ணங்களை புகுத்தப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையிலே நீங்க மயங்கிட்டு அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் அந்த இறைவனுடைய வெளிப்பாடான சக்தி பிரவாகம் ஒவ்வொரு உபாதிகளின் வாயிலாக வெளிப்பட்டுக் அந்த சக்தி பிரவாகம் எப்படி வெளிப்பட்டு என்றால் அறிவு பிரவாகமாக வெளிப்பட்டுக் அது தாவரங்களிலே ஒரு அறிவாக தொடங்கி மனித நிலையை ஆறு அறிவாக முடிந்து அதனுடைய உயர் பரிமாணமாகிய ஏழாம் அறிவு பரிமாணத்துக்குள்ளே யார் நுழைகின்றார்களோ அவன் சாட்சாத் அந்த அறிவு சுவரூபமாகவே மாறிவிடுகின்றான் அப்படிங்கிறத தான் சாஸ்திரம் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சுட்டி ஆனால் எத்தனை பேர் அதை எடுத்துக்கிறாங்க எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ பீப்புள்ஸ் தான் ஏன்னா இது இதை புரிதலுக்கே ஒரு பிரத்யேக தகுதியும் ஒரு அறிவும் தேவைப்படுகிறது ஏன்னா மனிதனாக பிறந்த அத்தனை பேராலையும் இது சாத்தியமாகாது அதனால்தான் அரிதருது மாண்டராய் பெறத்தில் அறிதும் அவை பிராட்டி சொன்ன அந்த தாற்பயம் நிறைய பேருக்கு புரியவே இல்லை ஏன்னா பயனுக்கு தயாராக இல்லை பெரும்பாலான நோக்கம் என்னென்னா சுயநலம் நான் நல்லா இருந்தால் போதும் என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும் எது செஞ்சாலும் செல்ஃபிஷ் மென்டாலிட்டி அந்த செல்ஃபிஷ் மென்டாலிட்டியே அந்த சுயத்தை அறிதலுக்காக உண்டானது தான் நான் சுயமாக என்ன செய்ய விரும்புகிறேனோ அது என்னுடைய இருப்பிலேயே நான் செய்ய விரும்புகிறேன் ஆனால் அது நான் என்னுடைய மூலத்திலிருந்து செஞ்சால் நான் தான் இருக்கிறேன்னு எப்ப நான் என் மூலத்துக்கு திரும்பாமல் இந்த உடலும் மனமுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள சிக்கிட்டு செய்யும் நான் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறேன் சுயநலமாக மாத்திக்கொள்கிறேன் என்னுடைய சுயநலமா மாத்திக்கிறேன் அப்ப நான் தனித்துவமான ஒரு மனிதன் என்னுடைய குடும்பம் என்னுடைய வீடு என்னுடைய பணம் அப்படிங்கிற வரை நம்ம பிரித்து வச்சுக்கிட்டு நமக்குள்ள தனித்துவமான ஒரு சுயநலம் உண்டாகிறது தான் இந்த மனதனுடைய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் சொல்ல வரேன் அப்போ இந்த சுயநலம்ங்கிறது என்னன்னா சுயத்தை அறிகின்ற நலம்தான் தான் யார் என்று தன்னை அறிந்து கொள்வதற்கான நலம் தான் ஆனா அது இந்த உடல் மனம் கடந்த நிலையிலே உண்டாக தவிர உடலும் மனமும் இருக்கின்ற பொழுது உண்டாகின்ற அந்த நிலைப்பாடு தன்னை அறிவதற்கு மிகப்பெரிய தடையாக மாறிவிடும் அப்படிங்கிறது சாஸ்திரம் வந்து தெளிவாக சுட்டி அதனால சாஸ்திரத்துல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விவேகம் கேட்குது விவேகம் வைராக்கியம் சமாதி சக்க சம்பத்தி முமுட்சுத்துவம்னு பேசுது ஏன்னா இந்த நிலைப்பாடு படிநிலைகளை கடந்து ஒரு மனிதன் வரும்போது அந்த முமுட்சுத்தம்னா என்ன நான் யார் மோட்சத்தை விரும்புகின்றவன் யார் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது ஏன்னா தன்னை அறிந்து கொள்ள யார் ஆசைப்படுகின்றானோ அவன் தான் அந்த நான்காவது நிலைப்பாடான முமுச்சுத்தத்துக்குள்ள வர முடியும் அப்ப அந்த முமுச்சுத்தத்துக்கு வரணும்னா என்ன சொல்லு வருது சமத மாதிகளை பத்தி பேசுது சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம்ங்கிற ஒரு இதை போது அதிதிக்ஷா வேற மாதிரி சொல்லப்படுது அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே நம்மளை அறிந்து கொள்வதற்கான சரியான பாதைகளைத்தான் அன்றைய மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இடையில் வந்த சில இடைத்தரகர்களாலே இவர்கள் மாற்றப்பட்டு மனித இனத்துல வந்து மிகவும் ஒரு கேவலமான நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சந்திச்சு கொண்டிருக்கிறோம் இது பல காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இப்ப மட்டும் நடந்ததில்லை இந்த மாதமோ இந்த வருடமோ நடந்ததில்ல அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதெல்லாம் மாற்றப்பட்டது ஆதிசங்கர காலத்திலயே மாற்றப்பட்டு விட்டது அவரே வந்து நிறைய போராடி பார்த்து மாற்ற முடியல ஏன்னா அப்படித்தான் இந்த மனித மனம் வந்து ரொம்ப சீரழிக்கப்பட்டிருக்கிறது அதனால பழைய நூல்கள்ல வந்து எல்லாமே எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசும் எல்லா நூல்களுமே மனித மனம்தான் எல்லாத்துலேயும் காரணம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பேசும் இடையில நம்ம படித்த கல்வி முறையும் மற்ற விஷயங்களும் நம்மளை வந்து ரொம்ப மாற்றத்துக்கு உட்படுத்ததுனால இந்த மாதிரி ஒரு சிக்கலை நம்ம சிக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த பாடத்திட்டத்துல உங்களை நான் மனம் கடந்த நிலைக்கு அந்த அறிவு பரிமாணத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கான நிறைய விஷயங்களை கடந்த பாடங்களில் நிறைய நான் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன் அதை மீண்டும் மீண்டும் கேட்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து சிரவணமான நிதித்தியாசனம் வந்து சாஸ்திரம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துது ஏன்னா சிரவணங்கிறத கேட்டல்கிற ஒரு விஷயத்த எப்போ நீங்கள் அடிக்கடி வச்சுட்டு இருக்கீங்களோ அப்போ தான் பற்றிய விசாரம் உங்களுக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும் ஏன்னா இது ஏன் இப்படி சொல்லப்படுகிறது இதற்குரிய உண்மையான விஷயம் என்னன்னு உங்கள் மனம் அதை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த விசாரணையுடைய முடிவு உங்களை நிதித்யாசனத்துக்குள்ள கொண்டு போகும் அப்ப சிரவணம் மனநம் நிதித்தியாசனம்ங்கிறது அந்த நிலை பெறுதலுக்குள்ள கொண்டு போகும் நான் அதுவாகத்தான் இருக்கிறேங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம நுழைய முடியும் அப்போ அதனால இது வந்து ஒரு நாள் கேட்டுட்டோ இல்லை ஜஸ்ட் இந்த கிளாஸ் ஒன் ஹவர் அட்டன் பண்ணிட்டோ நம்ம போறதுனால நம்ம தெளிவாயிட்டுவோமா அப்படின்னா நிச்சயமாக சாத்தியம் இல்லை ஏன்னா அப்போதைக்கு மனம் இருக்கும் திருப்பி நம்ம உலக விவகாரத்துக்குள்ள போகும்போது அந்த விஷயத்தை அது ஏன்னா மனம் அவளை சக்தி வாய்ந்தது தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்காக அது மிக பவர்ஃபுல்லாக வெளிவந்துடும் அதுதான் வெக்தமாகின்றதுன்னு சொல்றோம் மனம் வந்து வெளிப்பட்ட நிலையை தான் சாஸ்திரம் வெத்தம்னு சொல்லி பேசுது அப்போ இந்த அவ்வத்தம் வெத்தம்ங்கிற ரெண்டு விஷயத்துல காரணத்தேகத்துல மனம் எப்பொழுது ஒடுங்குகின்றதோ அப்பொழுது அது தன்னுடைய மூலத்துக்கு திரும்பி விடுகிறது மூலம்னா விதை வடிவிலே போய் ஒடுங்கி அப்போ அது விதை வடிவிலே ஒழுங்கி பொழுது அந்த மனம் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே அவள நிலையிலே அது தன் சுயத்தை கூட தெரிந்து கொள்ள முடியாத நிலையிலே அப்படியே இருக்கிறது இந்த நிலைப்பாட்டுக்கு தான் மரணம்னு சொல்றோம் ஏன்னா இப்போ மனிதன் வந்து இப்போ இந்த உடல்ல இருந்து கொண்டு ஏங்கி கொண்டிருக்கிற வரைக்கும் அவனுக்கு விழிப்புணர்ல சில விஷயங்கள் தெரியுது கனவு நிலையில சில விஷயங்கள் தெரியுது ஆழ்ந்த உறக்க நிலையில அவனுக்கு ஒண்ணுமே தெரியல அப்ப அது ஒரு சிறு மரணம்னு நம்ம சொல்றோம் தூக்கம் கூட மரணம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அங்க வந்து நீங்க என்ன நடந்ததுன்னு எதுவும் தெரியாத ஒரு நிலைப்பாட்டுகளை போயிடுறீங்க திருப்பி நீங்க எப்ப அந்த தூக்கத்துல இருந்து விழிப்புணர்வுக்கு வரீங்களோ அப்பத்தான் நீங்க வந்து நான் இருக்கிறேனுங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஓ நான் என்ன நடந்ததுன்னு தெரியாத ஒரு தூக்கத்துல இருந்தேன் ஆனா நல்லா தூங்கினேன் அப்படின்னு அந்த ஆனந்தமய கோஷத்தை அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப அந்த ஆனந்தமய கோஷம் சஞ்சித கர்மா காரணத்தேகம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வக்தமாக ஒடுங்கி இருக்கிறது மனம் வந்து அந்த விஷயத்துக்குள்ள போய் ஒடுங்கும் போது தன்னை அறிந்து கொள்ள முடியாது அது நம்ம எப்படி ஓமானத்துல சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆப்பிள் விதை பார்ப்பதற்கு ஒரு சின்ன ஒரு சைஸ்ல இருக்குது அதுல ஏதாவது இருக்குது அதுல கிளை இருக்கா அதுல வந்து இலைகள் இருக்கா அதுல பூ இருக்கா அதுல காய் இருக்கா அதுல கனி இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஒரு சாதாரண சின்ன பொருள் அது ஆனா அந்த விதையை நீங்க எப்பொழுது பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கையில கொண்டு போய் சேர்த்துறீங்களோ அப்போ அது வந்து கொஞ்சமா துளிர்விட்டு ஒரு செடியாகி மரமாகி காய்களையும் கனிகளையும் கொடுக்கின்ற பொழுது இவ்வளவு பிரம்மாண்டமான மரம் அந்த விதையிலிருந்து வந்ததா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா அது வந்து வெளிப்பட்டதுனால அவ்வக்தமாக இருந்த விதை வக்தமாக மாறுறதுனால நமக்கு இவ்வளவு பெரிய விஷயம் தெரிய வருது அது மாதிரி இந்த மரம் காரணத்தேகத்துல ஒழுங்கி இருந்தால் அது மரணத்துக்கு சமம் ஏன்னா அங்க வந்து எதுவுமே தெரியல அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறோம் ஒரே நிமிஷமே யாரும் வந்திருக்காங்க அறிவோம் சாரிங்க அது நான் போன் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு யாரும் சொல்லி என்னை தேடிட்டு வந்துட்டாங்க தப்பா எடுத்துக்காதீங்க அவங்களுக்கு தெரியல என்ன நான் கிளாஸ்ல சரி இப்போ நான் சொன்ன விஷயத்துல வந்து டைவெர்ட் ஆயிட்டேன் இப்ப திருப்பி நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வரணும் அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்ப மனம் வந்து இதுதான் தடைன்னு சொல்றது அதாவது ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம நகரும் நம்முடைய கர்மா இருக்கு பாருங்க பூர்வ சம்ஸ்காரம் அது என்ன பண்ணோம்னா தனக்குத்தானே தடை அல்லது இயற்கையினால் தடை மற்றவர்கள் மூலமா நமக்கு தடையை உண்டாக்கும் ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டிய விஷயத்தை வந்து உள்ள வாங்குறதுக்கு அது மிகப்பெரிய தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன் கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கர்மா தான் காரணம் நீங்க செஞ்ச செயல்கள் வந்து பற்றின் காரணமாக செய்யப்பட்ட செயல்கள் மனம் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அது பிரபஞ்ச ஈர்ப்பு விதிப்படி தானாகவே உங்களை இந்த விஷயத்தை கேட்க முடியாத சில விஷயங்கள் தடைகளை உண்டாக்கும் இப்போ எல்லாராலும் இந்த கிளாஸில் வர முடியல பாத்தீங்களா இப்போ பராவதியால் நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அந்த நூற்றம்பது பேர் ஏன் இந்த கிளாஸ்க்கு வரலை வர முடியாது ஏன்னா அந்த சம்ஸ்காரம்னு சொல்கிற வாசனைகள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வர விடவே விடாது ஏன்னா நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம நகர்றத்துக்கு சந்தர்ப்பமே இல்லாத மாதிரி மனம் வந்து பரிமாணத்தில் உயராமல் நின்றுட்டு இருக்கு அப்போ எந்த மனம் அறிவு பரிமாணத்திலே உயர்கின்றதோ அந்த மனம்தான் தன்னுடைய உள்ளங்கிற ஒரு இடத்துக்குள்ளேயே நுழைய முடியும் அதனால தான் இதுல கூட பார்த்தீங்கன்னா கர்ணன் படத்துல உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுன்னு ஒரு பாட்டு இருக்கும் அற்புதமா உள்ளம் எப்பயுமே உறங்காது ஏன்னா உள்ளம்தான் இறைவன் அதுதான் சாட்சாத் அறிவு சுரூபம் அது உறங்கிட்ட இங்க ஒண்ணுமே இல்லையே இப்ப உறங்குறதெல்லாம் மனசுத்தானே அதனால எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா நமக்கு வந்து இந்த மனம் வந்து நிறைய சம்ஸ்கார பதிவுகளை சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால தடைகளை உண்டு பண்ணும் எப்படியும் வேணா பண்ணும் அது நம்மளுக்கு தெரியாது எந்த ரூபத்தில் வேணா வரும் எப்ப மீண்டும் மீண்டும் ஜனன மரணத்தை உண்டாக்குவதற்கு இந்த காரணத்தேகமும் சஞ்சித கர்மாவும் தான் காரணமாக இருக்கிறது ஏன்னா இந்த காரணத்தேகம் எதற்கு காரணமாக இருக்குதுன்ட்டு நமக்கு சாஸ்திரம் வந்து தெளிவுபடுத்துது என்ன காரணம் தெளிவுபடுத்துன்னா இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற இந்த சூக்ஷமத்தேகம் இந்த ஸ்தூலத்தேகம் எல்லாம் சேர்ந்தது தான் இது உண்டாவதற்கு காரணமாகத்தான் இந்த காரணத்தேகம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் படிச்சிருக்கோம் ஏன்னா நீங்களா ஏற்கனவே இந்த பாடச்சட்டங்கள் படிச்சதுனால நீங்கள் எளிமையா புரிந்து கொள்ள முடியுங்கிறதுனால தான் நான் உங்களை ஹயர் பிளாட்ஃபார்ம் கூப்பிட்டு போறேன் மற்றவர்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதவங்கிறதுக்குள்ள வரவே முடியாது ஏன்னா இங்க வேதாந்த விஷயங்களை படிக்காம இந்த மாதிரி பாதைக்குள்ள வரவே முடியாது நீங்க வெளியே என்ன வேணால் பண்ணிட்டு பூஜை பண்ணுங்க பக்தி பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க நிச்சயமாக தன்னை அறிந்து கொள்ள முடியாது ஏன்னா தன்னை அறிதல் அப்படிங்கிறது அறிவு பரிமாணத்துக்குள்ள வர வேண்டிய விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வர முடியாது மனம் ஒருமுகப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அவ்வளவுதான் செய்ய முடியும் அப்ப நீங்க ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் மன ஒருமுகப்பாடுங்கிறது அறிவு பரிமாணத்திற்கு உயர்வதற்கான ஒரு பயிற்சி அவ்வளவுதான் ஆனா அந்த பயிற்சியே தன்னை அறிவு பரிமாணத்துல உயர்த்திடுமான்னா நிச்சயமாக உயர்த்தாது ஏன்னா அதுக்குண்டான அந்த பயிற்சியில மனம் எப்பொழுது ஒருங்கிணைக்கப்படுகிறதோ அப்பொழுது மட்டும் தான் அது அடுத்த பரிமாணத்துக்கு நம்மளை தானாவே தூக்கிட்டு போகும் ஆனா அதுக்குண்டான சந்தர்ப்பங்களை நம்ம கொடுக்கறோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கொடுக்க மாட்டோம் ஏன்னா நாம வந்து ஒரு சுயநலத்துல பக்தி செய்கிறோம் நம்ம இறை வழிபாடு எதுக்கு பண்றோம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கோயிலுக்கு போறோம் அப்புறம் இந்த சாங்கியம் பண்ணணும் அந்த சாங்கியம் பண்ணணும்னு போறோம் அப்புறம் ஜோதிடம் வேற நம்ம கற்றுக்கிட்டோமா அந்த ஜோதிடர்கள் என்னென்ன சொல்றாங்களோ அது போற செய்கிறோம் எல்லாமே ஒரு செல்ஃபிஷ் மென்டாலிட்டி சுயநலத்தில் செய்கிறோம் ஆனா இங்கே இறைத்தன்மைங்கிறது அப்படி இல்லையே அது எல்லாமே இருக்குது வேறொருத்தனை கெடுக்கணும்னு நினைக்கிறது கூட நம்முடைய அறியாமை தான் காரணம் இதே நான் தன்னை யாருன்னு தெரிந்து கொண்டா இங்கே யாரை யார் கெடுக்கிறது எல்லாமே நானே இருக்கிறேன் அப்போ நான் ஒருத்தனை எப்படி கெடுக்க முடியும் அப்போ ஒரு விருப்ப விருப்பே இங்கே கிடையாது எனக்கு ஒரு பொருளை பிடிக்குதுன்னு சொல்றதுக்கு இங்கே ஒன்றும் ஒண்ண வெறுக்குறன்னு சொல்றதுக்கும் இங்க ஒில்லை அப்போ இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதுதான் இறைத்தன்மை அப்ப அந்த இறைத்தன்மை அந்த இறைவனுடைய நிலைப்பாடு என்னன்னா சமநிலை அதாவது ஏற்றத்தாழ்வுகள் அற்ற பேலன்ஸ்டா இருக்கிற இறைவன் ஆனால் நாம வந்து மனதளவுல சிக்கிட்டு இருக்க வரைக்கும் அந்த பேலன்ஸ்டுக்குள்ள போக மாட்டோம் ஏன்னா நம்ம ரொம்ப தவறு செய்யறோம் அறியாமையில் சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த மனம் காரணத்தேக்கத்துக்குள்ள போய் ஒடுங்குனா தன்னுடைய இருப்பு நிலையை அறிய முடியாத அவல நிலைக்கு போயிடுது அப்ப அதுதான் வந்து ஆழ்ந்த உறக்கம் அப்ப அந்த ஆழ்ந்த உறக்கத்துல தன்னை அறிந்து கொள்ள முடியாத மனம் எப்பொழுது தன்னை அறிந்து கொள்ளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழிப்பு நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் தன்னை அறிந்து கொள்ள முடியும் கனவு நிலையில கூட என்ன பண்ணுது அங்க ஒரு மயக்கத்தில் இருக்கு ஏன்னா அங்க ஒரு உலகத்தை படைக்குது அந்த உலகத்தில் இருக்கிற காட்சிகளை எல்லாம் உண்மை நம்புது அதை ரசிக்குது அதன் மூலமா சில சாதக பாதகங்கள் அடையுது அதுல வந்து சில பயமான சீன்கள் வரும்போது பயப்படுது சில சந்தோஷமான சீன்கள் வரும்போது அதுல மயங்கி சந்தோஷப்படுது ஆனா அந்த கனவு கலைந்த உடனே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை வெறும் கனவு அப்படிங்கிறது இந்த விழிப்பு நிலை அறிவுக்கு தெரிய வருது இப்போ அது மாதிரி விழிப்பு நிலையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க என்ன வேணா செஞ்சுட்டு இருக்கலாம் பணத்தை பார்க்கலாம் ஒரு உறவை பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு உண்மை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது உண்மைதான் ஆனா இந்த விழிப்பு நிலையிலே இந்த அறிவு பரிமாணத்திலே எந்த மனம் விழித்துக் கொள்கிறதோ அதுதான் விழித்திருந்த வல்லலாரம் சொல்றாரு எந்த மனம் விழித்துக் கொள்கிறதோ இந்த விழிப்பு நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்கிறது அது தன்னை அறிகின்ற விழிப்பு நிலை அந்த விழிப்பு நிலையில விழித்துக் கொள்கின்ற மனம் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற விஷயமோ நம்ம நடந்துகிட்டு இருக்கிற நம்ம சம்பாதிக்கிறது அனுபவிக்கிறது எல்லாமே ஒரு கனவுதான் இது ஒரு பெரிய கனவு தூக்கத்துல காணக்கூடிய கனவு ஒரு சிறிய கனவு அப்படின்னா கனவுனுடைய டியூரேஷன் வந்து கால தேசங்களுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால என்ன நினைச்சுக்கிறோம் அங்க ஒரு அரை மணி நேரம் தூங்குறோம் அந்த அரை மணி நேரத்துல காணக்கூடிய கனவை வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா ஒரு வந்து போற விஷயமா நினைச்சுட்டு அதை டேக்கி டிசை எடுத்துக்கிறோம் ஆனா இங்க நம்ம வந்து ஐம்பது ஆண்டுகள் நூறாண்டுகள் வாழும் போது இது நமக்கு ஒரு பெரிய காலத்தை உருவாக்கி விடுறது இல்லையா அதனால நம்ம என்ன நினைச்சிக்கிறோம் ரியாலிட்டி நம்புறோம் அதனால நம்ம சிக்கிட்டு இருக்கோம் பட் இந்த கால அற்ற நிலையை வந்து நான் கடந்த வகுப்புல எடுத்து சொன்னேன் ஏன்னா இங்கே பூமியில்தான் இந்த காலதேசம் இருக்குது இந்த பூமியை கடந்து நீங்கள் மேலே ஸ்பேஸுக்கு போயிட்டீங்கன்னா அந்த ஸ்பேஸில் வந்து ஒரு காலமும் இல்லை அங்கே தேசமும் இல்லை நீங்கள் எங்கேயும் இருப்பு கொள்ள முடியாத ஒரு நிலை அங்கே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த டைம் எடுத்துக்க முடியாது இத்தனை நேரம் நீங்கள் நான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அங்கே வந்து கம்ப்ளீட் வந்து இன்ஃபினிட்டி அது எல்லாம் இல்லாமல் விரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகும் போது அந்த ஸ்பேஸுக்கு யூக்குவலாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அங்கே கால கடக்க முடியும் அப்ப இங்க வந்து சூரியனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற பூமிக்குள்ள காலதேசங்களுக்குள்ள நம்ம இருக்குன்ற பொழுது அது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தடையாக இருக்கிறது அப்ப இது எது காலதேசத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பாடி மைண்ட் கான்செப்ட் தான் சிக்கிட்டு இருக்கு பட் நாம யார் உண்மையில்லையா அப்படின்னா நம்ம அறிவு சுரூபமாக இருக்கிறோம் அப்ப அந்த பேரறிவு சூக்ஷமத்துக்குள்ள இருக்கும்போது காலதேசங்களை கடக்க முடியும் ஆனா அது ஸ்தூலத்தில் இருக்கிற வரைக்கும் காலதேசங்களை கடக்க முடியாது அப்படிங்கிறது நான் சொல்ல வர விஷயம் அப்ப நீங்க இப்போ எங்கெல்லாம் நீங்க சிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எடுத்த இந்த உடம்ப உண்மைன்னு நம்புறது மிகப்பெரிய ஒரு அறியாமை அது போலவே இந்த மனம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல வந்து உண்மைத்தன்மை தெரியாம அத நீங்க உடன்பாடோடு அதை ஏத்துக்கிறீங்க இதுதான் சரி இதெல்லாம் சரியாதான் இருக்குது யா அவங்க சொல்றது சரியில்லை இவங்க சொல்றது சரியில்லை அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்குள்ள இருக்கும் இப்போ வழிபாடுகள்லயே நிறைய ஏற்றத்தாள்கள் இருக்கு இவர் சொல்ற இறைவனை தவிர அந்த இறைவன் நான் வணங்க மாட்டேங்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அது மாதிரி இப்போ நான் இந்த பாதையில் தான் படிச்சுக்கிட்டு வந்தேன் இப்போ என்ன புதுசாக இவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியலங்கிற அளவுக்கு மனம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த அறியாமை நிலை அதாவது மனம் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்போ அந்த நிலைப்பாடும் இந்த உடலுங்கிற விஷயத்தை உண்மை நினைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடும் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து நிச்சயமாக தன்னுடைய உண்மை சுரூபத்தை அறிந்து கொள்ளவே முடியாது ஏன்னா அவங்க விழிப்பு நிலைக்கே வரல இன்னும் மயக்கத்திலேயே மயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எங்க விஷயம் அப்ப நம்ம இப்போ இந்த காரணத்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சஞ்சித கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாம் ஒன்றுதான் சாஸ்திரம் வந்து ரொம்ப தெளிவா கிளியரா சொல்லிடுது இத வந்து எல்லாமே நம்ம ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய மொத்த தொகுப்பு தான் புண்ணிய மூட்டைகளாக சஞ்சித கர்மான்னு நம்ம சொல்றோம் ஏன் பாவ புண்ணிய மூட்டைன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு புரிதலுக்காக அதாவது நல்லது கெட்டதுங்கிற ஒரு விஷயத்த சொன்னா நம்ம நல்லதை செய்வோம் அதனால நன்மையை நோக்கி நகருவோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்றோம் ஆனா அந்த பாவம் புண்ணியம்ங்கிறது எப்படி உண்டானது மனதினுடைய அடிப்படையில் தான் உண்டாகும் ஏன்னா நீங்க இதை சரின்னு சொல்லி ஒன்று செஞ்சா உங்களுக்கு அது சரியானபடி தெரியுது இதை தவறுன்னு ஒன்று நினைச்சுக்கிட்டு செய்யும்போது அது தவறானபடி தெரியுது இப்போ இங்க தவறு சரிங்கிறத எது தீர்மானிக்குதுன்னா மனம் தான் தீர்மானிக்குது அதான் நான் சொன்னேன் இப்போ ஒருத்தருக்கு இனிப்பு சாப்பிடுவது தவறுன்னு தெரியுது இன்னொருத்தருக்கு இனிப்பு சாப்பிடுவது சரியின் படுகிறது எந்த அடிப்படையில் இவருக்கு சரி அது தவறு அவருக்கு சரி அதை தவறுங்கிறது புரியுதுன்னா அவங்கவங்களுக்கு அது ஒத்துக்கலாம் சரிங்கிறாங்க ஒத்துக்கலன்னா தவறுங்கிறாங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிற மாதிரி தான் பாவ இப்போ எது நீங்கள் பாவம்னு சொல்ல வரீங்களோ அது சிலருக்கு புண்ணியமாக இருக்கும் எது சிலருக்கு புண்ணியம்னு நீங்கள் சொல்ல வரீங்களோ அது சிலருக்கு பாவமாக இருக்கும் அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் எங்கள் பாவ புண்ணியத்தை செய்ய முடியும் அப்போ இங்கே என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா இங்கே இந்த இருமைகளே கிடையாது இங்க நன்மை தீமை பாவம் புண்ணியம் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலையில அந்த இருப்பு இருக்கு அப்ப நீங்க அந்த இருப்பு தான் எப்போ தெரிய வருதோ அப்ப இங்க நீங்க எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளுக்குள்ளயும் விருப்பு விருப்புக்குள்ளையும் நீங்க சிக்க முடியாத நிலைக்குள்ள போயிடுவீங்க அப்படி போனாதான் நீங்க உங்களுடைய சொரூபத்தை உங்களுடைய சுயத்தை நீங்க அனுபவமாக்க முடியுமே தவிர நீங்க சாதாரண மனித உடல்ல நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அல்லது தனக்கு ஏற்று வைத்து கொண்ட எண்ணங்களின் இந்த மனம் சொல்வது சரின்னு என்று தீர்மானித்து கொண்டிருக்கிற வரைக்கும் உங்களால உயர் பரிமாணத்துக்குள்ள நுழைய முடியாதுங்கிறத நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டிக்கிட்டே அப்ப இந்த பாடத்திட்டத்துல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா அறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணத்துக்குள்ள நீங்க வராம தன்னை அறிதல் சாத்தியமாகாது அகம் பிரம்மாஸ்மி நான் இறைவனாக இருக்கிறேன் நான் கடவுள் அப்படின்னு சொல்லலாமே தவிர அந்த அனுபவம் உண்டாகாது அது ஒரு ஏற்றுவிக்கப்பட்ட எண்ணத்தினுடைய அடிப்படையில நம்ம சொல்லலாம் ஆனால் அது வந்து நமக்கு எப்போ அனுபவம் அதுவாகவே நான் மாறும்போது தான் அனுபவமாகிறதுக்குதான் அந்த லட்டு சாப்பிட்ற விஷயத்த உதாரணமாக சொன்னேன் அப்ப இது போல இப்போ நீங்க வந்து மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள என்ட்ராகணும்னா நீங்க விட வேண்டிய விஷயம் என்னன்னா நான் இந்த உடல் அல்ல மனம் கண்டிப்பாக விட்டு ஆகணும்னு சரி அப்படி விட்டால் நான் எப்படி அந்த அறிவு பரிமாணத்துக்குள்ள பயணமாகறேன் அதை நான் எப்படி எந்த அடிப்படையில் நான் அதை உறுதிப்படுத்துறேன்னு நீங்க கேட்டிங்கன்னா அதுக்கு நான் சொன்னேன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நீங்க இந்த மனதின் மூலமாக ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா அந்த காரியத்திலே ஈடுபடுவது அந்த மனம்தான் இப்போ தண்ணி குடிக்கணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வருதுன்னா நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறது அந்த மனதினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறீங்க அப்போ தண்ணி குடித்த மட்டும்தான் உங்களுக்கு தாகம் அடங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எப்போ வருதுன்னா அந்த மனதினுடைய அடிப்படையில் தான் அந்த அந்த திருப்தி உங்களுக்கு உண்டாகுது அப்போ எல்லாமே எங்கள் மனம்தான் இந்த ஸ்தூல தேகத்தின் வாயிலாக அனுபவமாக்கிக்குது ஏன்னா எங்கள் மனம் வந்து சூட்சமத்தில் எதுவும் அனுபவமாக்க முடியாது அப்போ அதுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு உபாதி தேவைப்படுது அப்ப அந்த உடல் வாயிலாக ஒவ்வொன்றையும் அனுபவமாக்குது அப்ப அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் நான் ஏன் சொல்றேன்னா இப்போ ஒரு பறவையாக பறக்கணும்னு ஆசைப்படுறதும் அதே மனம்தான் ஒரு மிருகமாக வாழ ஆசைப்படுறதும் அதே மனம்தான் அறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாணமாகிய தன்னுடைய இருப்புக்கு திரும்ப ஆசைப்படுறதும் அதே மனம்தான் இப்போ இந்த மாதிரி மனம் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில ஒவ்வொரு விதமான நிலையில இருந்துகிட்டு இருக்கிறதுல நான் எந்த நிலையில இருக்கிறேன்னு நீங்க எப்ப தெரிந்து கொள்ள முடியும்னா நீங்க உங்களை சுய விசாரம் பண்ணி தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர வேற எந்த காரியத்தை ஈடுபட்டாலும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கறது தான் யாருன்னு சொல்லி விசாரம் பண்ணுங்கன்று ரமண மகர்ஷி கூட சொல்றாரு ஏன்னா நான் யார் அப்படின்னு தன்னை விசாரம் பண்ணாம தன்னுடைய சொரூபத்துக்கு தன்னுடைய இயல்புக்கு திரும்பவே முடியாது நீங்க வேற என்ன வேணா பண்ணுங்கல ஏன் இப்போ பெரிய பெரிய மகான்கள் வந்தாங்க எல்லாருமே மேலோட்டமா சொல்லிட்டு திருப்பி நான் யாருன்னு நீங்க உன்னக்குள்ள திரும்பு அகம் பிரம்மாஸ் மித சாஸ்திரம் சொல்லுதுன்னு ஏன் சொல்லாம சொல்லிட்டே இருக்காங்க இதுக்குள்ள வரணும் வராமல் நீங்க தப்பிக்க முடியாதுங்கிறது இன்டரக்டா சொல்லிட்டே இருக்காங்க ஆனா பூஜை புனஸ்காரங்களை விட்டுடுங்கன்னு சொல்லலை ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா ஆரம்ப சாதகனுக்கு வந்து அது அவனுக்கு ஒரு மன ஒருமுக பாட்டுக்கு உபயோகமாக இருக்கிறதுனால அதை டோட்டலாக கட் பண்ணிட்டு நீ இந்த பாதைக்கு வானா அவன் வரவே மாட்டாங்கன்னா அவனுக்கு புரியாது இது என்னன்னே தெரியாது அப்ப அவனுடைய பக்குவத்துக்கு அவன் அந்த பூஜையை பண்ணிட்டு போறான் அவனுக்கு கொஞ்சம் பிரிவுகள் எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு நம்ம விட்டுருவோமே அந்த எந்த அடிப்படையில் அவங்களை நம்ம மாற்றவோ முயற்சி பண்ணக்கூடாது யாரை யாரும் மாற்ற முடியாது இங்கே நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்ன நான் சுய விசாரம் பண்ணும்போது மட்டும்தான் என்னுடைய இருப்பு எனக்கு தெரிய வந்து நான் வந்த வேலையை நான் முடிக்க முடியும் அப்போ அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் நீங்கள் வந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு கிடைத்தப்பட்ட இந்த உபாதி எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இந்த உடலின் வாயிலாக எதை நீங்கள் அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகமோ அதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான அடிப்படை விஷயம் என்னன்னா நான் எப்பொழுதுமே அந்த இருப்பிலே இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் மனம் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபாடோடு செயல்பட வேண்டும் அதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த காரணத்தில் அந்த காரியத்தில் கண்ணாக இருக்கணும் அது இருந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே பழக ஏன்னா எப்பயுமே உங்களுடைய இயல்புல உங்களுடைய இருப்பில் தான் அதை நீங்கள் செய்ய முடியும் வேற எந்த ஒரு அடிப்படையில் செய்ய முடியாது அப்போ நீங்கள் அப்படி பழக பழக உங்களுடைய இருப்புத்தன்மை உங்களுக்கு அனுபவம் அப்ப நானே தான் எல்லாமே இருந்து இந்த அனுபவம் ஆக்கிக்கிட்டு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள உணர ஆரம்பிக்குவீங்க அது உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கும் அந்த மலர்ச்சி தான் இங்க சகசிரஹாரத்துல ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலர்வதற்கு உப்பாகும் வேற எந்த அடிப்படையிலும் நீங்க மலர முடியாது ஏன்னா இங்க அறிவு மலர்ச்சியைத்தான் அந்த படம் அப்படி காட்டுது விளக்குது இப்ப ஒரு குண்டலனி சக்தியை வந்து நான் மூலாதாரத்துல இருந்து சகசிரஹாரத்துக்கு எடுத்துட்டு வரேன் அதற்காக நான் இந்த பயிற்சி பண்ண போறேன் இந்த மந்திரத்தை உபாசனை பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சக்கரத்துக்கு ஒவ்வொரு மந்திரங்கள் இங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா கூட நீங்க கடைசியில் அந்த சகசகாரத்துல வந்து உங்களுக்கு அந்த ஆயிரம் இதில் கொண்ட தாமரைகள் மலர்வது போல ஒரு படம் போட்டிருக்குதுன்னா அங்கே என்ன ஒரு தலையிலிருந்து தானா ஒரு தாமரை வெளியே வந்துருமான்னா அப்படி கிடையாது இங்கே அறிவு மலர்ச்சி உள்ளிருந்து அந்த அறிவு பிரகாசம் அந்த ஞானம் தன்னை அறிந்து கொள்வதனால் உண்டாகின்ற அந்த மலர்ச்சியை தான் அப்படி காட்டுறாங்க இன்டெரக்டா ஒரு படத்துல காட்டுறாங்க ஆனா நம்ம அறியாமையில் என்ன பண்றோம்னா ஏதோ இந்த பயிற்சி பண்றதுனால நம்ம அப்படியே அந்த மலர்ந்துருவோம் அப்படியாடுவோம்னு ஒரு கற்பனைலயே ஓடிட்டு இருக்கிறதா இன்றை நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்ப இதுக்கெல்லாம் சரியான விளக்கங்கள் கொடுக்கப்படாதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அதை சொல்லி கொடுக்கறவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறதுனால ஏன்னா அவங்க அதை சொல்லி கொடுக்கறதுக்கு கட்டணம் வாங்குறாங்க அதன் வாயிலாக அவங்க குடும்பத்தை அவங்க அப்ப ஏதோ ஒரு வருமானத்துக்கு வழி பண்ணக்கூடிய ஒரு ஆன்மீகம் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்க உண்மையாக தன்னை அறிதலை சொல்லி கொடுக்குற ஆன்மீகவாதிகள் மிக மிக குறைவு ஏன்னா காலம் அப்படி மாறிடுச்சு டோட்டலி சேஞ்சஸ் இருக்கு அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பிரத்யேக அறிவுனாலே இது செய்வது சரியா நான் செய்வதில் திருப்தி அடைந்தேனா இதில் நான் என்ன என்னை யாரையும் தெரிந்து கொள்ள முடிந்ததா இந்த உபாதி எனக்கு எந்த வகையில உபயோகமாக இருக்கு ஏன் அந்த உபாதினால அதை தெரிஞ்சுக்கொள்ள முடியல நான் மனம்ங்கிற விஷயத்தில் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய நிலைப்பாட்டில் எங்கெல்லாம் குறை இருக்குங்கிறது ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ள நீங்கள் சுயமாக விசாரம் பண்ண பண்ண பண்ண தான் உங்களுடைய தவறுகள் பூரா உங்களுக்குள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள மனம் எப்படிப்பட்ட குப்பையில ஏத்திக்கிட்டு இருக்குங்கிறத மற்றவர்களுக்கு தெரியாது ஏன்னா அவரவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சூழல் வளர்ப்பு சுற்றுச்சூழல் சமுதாயம் எல்லாமே காரணமாக இருக்கிறது இப்ப நம்ம இந்தியாவில வாழ்ந்த குழந்தைகள் மாதிரி அமெரிக்கன் குழந்தை இருக்காது அது மாதிரி மற்ற நாட்டு குழந்தைகள் இருக்காது அதே மாதிரி இந்தியாவிலேயே ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்ப நாம எந்த மாதிரி இருக்கிறோம் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்றவர்களை நம்ம பார்க்கறதோ மாற்ற முயற்சி பண்ணுவதோ இங்கே அவசியமே இல்லை ஏன்னா இங்கே நான் மாறாமல் இந்த உலகம் மாறாது தனி மனிதனாக நான் மாறினா இந்த மொத்த உலகமும் மாறும் ஏன்னா என் மூலமாகத்தான் இந்த உலகம் வெளிப்பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் என்னுடைய மனம் போல இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை இருக்கிறதுன்னு நான் சொல்ல வரேன் அதனால இதை புரிந்து கொள்ளணும் தெளிவாக புரிந்து இந்த மனம்ங்கிற விஷயத்த ரொம்ப டெப்தில் தான் நம்ம போய் பிடிச்சாகணும் அதாவது இப்போ இந்த மனம்தான் அறிவாக இருக்கின்றது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் இப்போ இந்த மனம் ஏன் தன்னை அறிய முடியாமல் இருக்கின்றது அறிவாக தன்னை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் இந்த உடல் நான் இன்னார் என்ற அகங்காரம் அமகாரம் தான் தடையாக ஏனென்றால் நான் ஏற்கனவே சூரியது போல நம்மிடையே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் எண்ணங்களின் தொகுப்பு அது நம்மிடம் பதிவுகளாக வாசனைகளாக இருக்கிறதுனால நாம் நம்முடைய மூலத்துக்கு திரும்புவதற்கு அது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அப்போ இந்த ஏற்று எண்ணங்கள் வந்து எப்போ இந்த மனித பிறவியிலே இப்பொழுது இந்த வயசுல நம்ம என்னென்ன ஏற்றிக்கொண்டோமோ அதுதானா அப்படின்னா கிடையாது சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு பிறவிகளில் தொகுப்பு அதுதான் காரணத்தேக அப்ப இந்த காரணத்தேகம் அழியாமல் ஒருவன் தன் மூலத்துக்கு திரும்ப முடியாது அந்த ஒருவன் அப்படின்னா தன்னுடைய சொரூபத்தை அறிந்து கொள்ள முடியாதுன்னு அர்த்தம் தான் யார் என்று தன்னை அறிந்து கொள்ள முடியாமல் தன்னுடைய மூலத்துக்கு திரும்ப முடியாமல் தன்னை மனமாக பாவித்து கொண்டு அறியாமை மயக்கத்திலே அந்த அறிவு இருக்கின்றது அப்ப இங்க அறிவும் அறியாமையும் எதனுடைய ஒரே அறிவிடத்தில் தான் இருக்கின்றது அப்ப ஏன் இந்த அறிவு தன்னை அறியாமை நிலைக்கு கொண்டு சென்று விட்டது அப்படின்னு பார்த்தா அது இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையினால் ஏற்பட்ட உடல் என்ற உபாதிதான் காரணம் புரிந்து அதுக்கு நான் ஏற்கனவே ஓமானம் கூறப்பட்டது போல இந்த பிரபஞ்சத்திலே அதாவது இந்த விட்ட வெளியிலே சூரியன் எவ்வாறு நீர்நிலைகளின் தன்மையை பொறுத்து பிரதிபிம்பிக்கின்றதோ அதனுடைய பிரகாசம் வெளிப்படுகின்றதோ நல்ல நீரிலே பிரகாசமாகவும் கலங்கிய குட்டை நீரிலே பிரகாசம் குறைந்தும் காணப்படுகின்றதோ அது போல இங்கு மனித உடலும் தாவர உடலும் போன்ற உபாதிகளின் உடல்களின் வேறுபாடுகளினாலே அறிவு பிரகாசம் வேறுபடுகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்ப அதனால இப்ப நம்ம என்ன இங்க தெளிவா புரிந்து கொள்ளணும் நான் இந்த மனம் அல்ல நான் இந்த உடல் அல்ல நான் அந்த சாட்சாத் அறிவு சுரூபம் அப்படிங்கிறது நம்ம திடமாக நிக்கணும் அந்த திட திடஞானி தன் சொரூபத்திற்கு திரும்பி விடுவார் மற்றவர்களால் திரும்ப முடியாது அப்ப யார் ஞானி ஆக முடியும் இந்த ஞான பாதையில வந்து தன்னை அதுவாகவே உணர்ந்து கொள்கின்றவன் தான் திடஞானி இப்ப நான் எப்படி அதுவாகவே உணர்ந்து கொள்கிறேன் அதுவாகவே நான் அனுபவமாகறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மனம் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு அது வந்து உண்மை அல்ல அது ஏற்று வைக்கப்பட்ட எண்ணத்தினுடைய அடிப்படையிலேயே சிக்கிட்டு இருக்கு அது இந்த பிறவிலேயே என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக நுழைக்கப்பட்டதோ அதை எல்லாம் நம்பிக்கிட்டு அதுல சிக்கிக்கிட்டு இருக்கு பூர்வ சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்களுடைய மனதில் வெளிப்படும் அதே உடல் வந்து நடைமுறை கொண்டு வரும் அப்ப நீங்க அதுவும் உண்மையை நம்பி செய்யறதுனால அதுலயும் சிக்கிக்கிட்டு அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த உடலும் மனமும் நான் அல்ல நான் அந்த உணர்வு சுரூபம் அறிவு சுரூபம்னு உங்களுக்குள்ள இந்த ஞானத்தின் வாயிலாக ஒரு புரிதல் வந்த உடனே நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வெறும் பார்வையாளனாக சாட்சியாக மாறுவதை தவிர வேறு வழியே கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த உடல் மனம் கடந்த நிலையிலே உணர்வாக அறிவாக மாறி இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் என்னுடைய சக்தி பிரவாகம் அப்படின்னு நீங்க பார்க்க தொடங்கணும் அப்ப என்னுடைய சக்தி பிரவாகத்திலே எல்லையற்ற விஷயங்கள் பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்றன அது ஒரு அறிவு தாவரத்திலிருந்து ஆறறிவு மனிதன் வரை பல்வேறு பரிமாணங்களிலே பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்றன இந்த பரிமாணம் அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணமாகிய தன்னுடைய இருப்பிலே இருந்து கொண்டு இதை அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றது தன்னுடைய இயல்பு தன்னுடைய சொரூபம் ஆக சாட்சாத் நானே அந்த பரபிரம்மம் அப்படிங்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம என்ட்ராகணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த உடல் மனம் கடந்த அந்த உன்னத உணர்வுக்குள்ளே நம்ம நம்ம அதுக்கு என்ன சூட்சமம் அப்படின்னா இப்ப நீங்க சிந்திக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியமும் நான் எனது என்ற அகங்காரம் அமகாரம் எப்படி கடந்து செய்ய முடியும் அது வந்து கர்மயோகம்னு பகவத்கீதை பேசுது கர்மயோகம்னா என்ன அதன் மீது பற்று இல்லை அதாவது கர்மயோகி கர்ம யோகம் அப்படின்னா அதாவது நிஷ்காமிய கர்மம் காமிய கர்மம் நிஷ்காமிய கர்மம்னு சாஸ்திரம் பேசுது காமிய கர்மம்னா என்ன தனக்கு ஒரு விஷயத்தை பிடித்து அதன் மீது ஈடுபாடோடு நான் செய்வது காமிய கர்மம் நிஷ்காமியம்னா எனக்கு அதன் மீது ஈடுபாடு இல்லை எனக்கு அதில் விருப்பு விருப்பம் இல்லை எனக்கு அதுல எந்த ஒரு பிரதிபலனும் தேவையில்லை ஆனால் அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கின்ற எண்ணம் கூட எனக்கு இல்லாமல் அந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருப்பது நிஷ்காமிய கர்மம் இப்ப இந்த நிஷ்காமிய கர்மம் செய்வன் யாரோ அவன் கர்ம யோகின்னு பகவத்கீதையும் பேசுது சாஸ்திரமும் பேசுது அப்போ இப்போ நம்ம எந்த நிலைப்பாட்டுக்குள்ள அந்த காரியத்தை செய்யறோம் இஸ்லாமிய கர்மத்தை செய்யக்கூடிய கர்ம யோகி தான் சாட்சாத் அறிவு சுரூபத்துக்குள்ள நுழைய முடியும் இப்ப நீங்க என்ன இந்த பாடத்திட்டத்துடைய உயர் பரிமாணத்துக்குள்ள வந்து நீங்க அனுபவமாக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் வெளிப்படையா சொல்றேன் அனுபவத்துக்கு வந்துடணும் அதாவது எப்படின்னா இப்ப நான் அந்த பூரண அறிவு பூரண உணர்வு என்னுடைய இருப்பினாலே தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது இந்த மொத்த பிரபஞ்சமும் நான் இருப்பதனால்தான் இருக்கிறது அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்ப நான் இருப்பதுனாலே இங்கு வெளிப்படுகின்ற ஒவ்வொன்றும் என்னுடைய சக்தி பிரவாகம் அந்த அடிப்படையில இப்ப இந்த உடலிலும் எதிரில் இருக்கிற உடலும் எல்லாமே என்னுடைய சக்தி பிரவாகம் அப்படிங்கறத நீங்க திடமாகணும் இப்ப நீங்க எப்போ வந்து இந்த உடல் நானல்லு இந்த உடலிருந்து விடுபடுறீங்களோ அப்பதான் நீங்க அந்த உணர்வுக்குள்ள என்ட்ராக முடியும் அந்த அறிவுக்குள்ள என்ட்ராக முடியும் நீங்க இந்த உடல் நான் இந்த உணர்வு நான் அப்படின்னு நீங்க இந்த உடம்பை வச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால வந்து அந்த அறிவு பரிமாணத்துக்குள்ள பயணிக்கவே முடியாது அதனால இந்த உடல் கடந்த உணர்வாக அறிவாக நீங்க பார்வையாளனாக சாட்சியாக இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படி பார்த்தாதான் நீங்க வந்து விழிப்பு நிலையில இருக்க முடியும் நீங்க இந்த உடல் தான் நான் இந்த மனம்தான் நான் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க இந்த விழிப்பு நிலையில இருக்கிற வரைக்கும் அகங்காரம் அமகாரத்துக்குள்ள இருப்பீங்க நான் எனது அப்படிங்கிற இந்த உடல் மேல இருக்கிற பற்று இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கும் அப்புறம் தன்னை சார்ந்தவர்கள்லாம் என்னுடையவர்கள் அப்படிங்கிற மமகாரம் இருக்கும் இது வந்து எப்போ நடக்கும் அந்த விழிப்பு நிலையில் இருக்கும்போது நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படியே நீங்கள் நைட்டில் தூங்க போகும்போது உறக்க நிலைக்கு போகும்போது இந்த உலகம் உங்ககிட்ட இருந்து காணாம போய் அந்த கனவு நிலை உலகம் உங்களுக்கு உதயமாகி அங்கு நடக்கக்கூடிய காரியங்களும் ஒரு உண்மை போல உங்களுடைய மனதை மயக்கி கொண்டிருக்கும் அப்போ அதுவும் நீங்கள் உண்மைன்னு சொல்லி அந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அந்த உறக்க நிலைக்குள்ள போய் உங்களுடைய மனதை வந்து உங்களுடைய மூலத்துக்குள்ள ஒடுக்குறீங்க அதாவது விதை வடிவத்துக்குள்ள போயிடுறீங்க அவ்வக்த நிலைக்கு போயிடுறீங்க ஏன்னா மனம் வக்தமானா இந்த பிரபஞ்சம் உண்டாகும் மனம் அவ்வக்தமானா அங்க எதுவுமே இருக்காது மூலத்துக்கு விதை வடிவத்துக்கு மனம் போயிடுது அந்த எப்படி ஒரு ஆப்பிள் விதையில வந்து இவ்வளவு பெரிய மரம் தெரியல ஆனால் அந்த ஆப்பிள் விதை எப்போ இவ்வளோ பெரிய மாறிச்சு பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால மாறிச்சு அது இங்கு மனம் வந்து அந்த காரணத்தேகத்திலே அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே ஒடுங்குகின்ற பொழுது தன்னை அறிய முடியாமல் இருக்கிறது அப்ப அந்த நிலையிலையும் தன்னுடைய இருப்புல நான் இருக்கிறேன் நான் தான் பிரம்மம்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன்னா அது அறியாமை நிலை அப்போ நம்ம இந்த அறியாமை நிலையிலிருந்து அந்த அறிவு நிலைக்கு நம்ம சரியான பண்ணி இருக்கிறோமா நான் தான் இருக்கிறேன்னு எப்ப தெரிஞ்சுக்க முடியும்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்த நிமிடம் இந்த வினாடி நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க இருக்கீங்கிறது தான் சத்தியம் இப்ப நீங்க பேசுறது நீங்க நினைக்கிறது நீங்க நடந்துக்கிறது இந்த விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த இருப்புல நீங்க இருக்கிறீங்க இந்த வினாடி மட்டுமே சத்தியம் அப்போ இதுல நீங்க நிக்கிறீங்கல்ல பாத்தீங்களா இந்த நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் தன்னுடைய உணர்வுக்குள்ள இருந்து தன்னுடைய அறிவுக்குள்ள இருந்து அந்த விஷயத்தை எடுக்கிறீங்க பாத்தீங்களா இந்த இருப்பு தான் உங்களுக்கு வந்து ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒவ்வொரு காரியமும் இப்ப எப்படி இந்த பாடத்தை கவனிக்கிறீங்களா அந்த இருப்புல இருந்து கவனிக்கிறீங்க சாப்பிட்றீங்களா அந்த இருப்புல இருந்து சாப்பிடுறீங்க தூங்குறீங்களா அதை தூங்க போகும்போது அந்த இருப்புல இருந்தே தூங்க போங்க ஆரம்பத்தில் இந்த தூக்கம் இந்த கனவு எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த இருப்புலேருந்து பழக பழக பழக நீங்கள் இந்த உடல் மனம் கலந்து அந்த உணர்வுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் உறங்குறதே கிடையாது உறக்கமே கிடையாது உங்களுக்கு இந்த உடல் மனமல்ல அந்த உள்ளம் வந்து உறங்கவே உறங்காது அந்த இருப்பில் தன்னை எப்பயுமே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்ற தனக்குள்ள அனுபவம் அது எப்படின்னா இந்த உடல் விழித்து கொண்டிருந்தாலும் உறங்கி கொண்டிருந்தாலும் தன்னுடைய இருப்பு எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் உடல் மனம் கடந்த நிலை இந்த நிலைக்குள்ள நீங்க அனுபவம் ஆகிறது எப்படி நடக்கும்னா நீங்க இந்த மனம் உடல் நான் அல்ல அப்படிங்கறத திடமாக நம்பி இதை விடுவது தவிர வேறு வழியே கிடையாது இதுக்குள்ள பற்று வைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் நீங்க அந்த பரிமாணத்துக்குள்ள நுழையவே முடியாதுங்கறத இங்க நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அப்போ நான் இந்த உடல் மனம் அல்ல நான் அந்த உணர்வுதான் நான் அந்த அறிவுதான் என்னுடைய சொரூபம் அதுதான் நீங்க தெரிஞ்சுகிட்டது ஏற்றி வைக்கப்பட்ட அறிவு அளவுல தெரிஞ்சு வச்சிருக்கிறத அனுபவமாக்குவதற்கு என்ன வழின்னா ஒவ்வொரு வினாடியும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்ங்கிற அந்த உணர்வு நிலையில் இருந்து கொண்டு இந்த உலகம் விரிந்து கொண்டிருப்பதை பார்வையாளனாக பார்த்து கொண்டிருப்பதற்கு தான் பகவான் ரமண மகர்ஜி சொல்றாரு நான் உதியாது உள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலையினாலாக எடுத்துக் கூறுறார் அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா இங்க மனம் உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எப்போ நம்ம சிக்கிக்கிட்டு நான் நான்கிற அகங்காரத்துக்குள்ள இருக்கிறோமோ அப்போ நாம் தன்னை அறிந்து கொள்ள முடியாது அதுவே நான் இந்த உடல் அல்ல மனமல்லன்னு தன்னை இதிலிருந்து விடுவித்துக் கொண்டு அந்த பூரண அறிவாக அந்த உணர்வாக மாறி நான் இந்த உலகத்தை ஒரு பார்வையாளனாக இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் என்னுடைய சக்தி பிரவாகமாக நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அதுவாய் உள்ள நிலை அப்படின்னு அந்த அனுபவத்துல அவர் எடுத்து சொன்ன பாடம் தான் அந்த விஷயம் நான் உதியாது உள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை ஞானிகள் எல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து கூறுறாங்க அப்போ இங்க நான்ங்கிற ஒரு விஷயம் எப்படி உண்டாக்குதுன்னா என்னுடைய உடல் என்னுடைய மனம்ங்கிற ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்துக்குள்ள சிக்கும் அந்த அகங்காரம் உண்டாகின்றது எப்பொழுது என்னுடைய சக்தி பிரவாகம் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது இந்த உடல் வாயிலாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த மரத்தின் வாயிலாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த மிருகத்தின் வாயிலாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது எல்லாமே என்னுடைய சக்தி பிரவாகம் என்று இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நாமன்னு அவர் சொல்றாரு பன்மையில சொல்றாரு ஏன்னா இங்க வந்து சிங்களூர் புளூரில வந்து பாத்தீங்கன்னா ஒருமை பன்மைங்கிற முறையில நானுங்கிற விஷயத்த ஒருமையாகவும் நாமுங்கிற விஷயத்த பன்மையாகவும் அவர் எடுத்து கூறும்போது நான் உதியாது உள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலைன்னு அழகாக எடுத்து கூறுறார் அப்ப இங்க நாமுங்கிற அதுவாகத்தான் நான் இருக்கிறேன் நானே எல்லாமே இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய இருப்பை சுட்டி அப்படி சுட்டி இந்த உலகம் கிடையாது இந்த உடல் கிடையாது இந்த விஷயங்கள் எல்லாமே தன்னுடைய சக்தி பிரவாகம்ங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும் அப்படிப்பட்ட ஞானிகளுடைய உடல் வந்து நோய்வாய்ப்படும் பொழுதும் பாதிக்கப்படும் பொழுதும் காய்ச்சல் வந்தாலும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஏன்னா அவர்கள் அந்த உடலே அல்ல அந்த உடலுக்கு அப்பாற்பட்ட உணர்வாக அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ அந்த ஞானிக்கு உடல்ல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி கவலைப்படுவது வெளியே இருக்கிற புறத்தில் இருக்கக்கூடிய மனங்கள் தான் கவலைப்படுது அவருக்கு அதை பத்தி கவலையே இல்லை அப்போ எப்படி அவரால் அப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த உணர்வு பரிமாணத்துக்குள்ள நுழைஞ்சா மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் இல்லைன்னா இருக்க முடியாது அதைத்தான் சுட்டி இப்ப நீங்க வந்து அந்த உணர்வு பரிமாணத்துக்குள்ள நுழைஞ்சி அழகிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த உடல் மேல பற்று தானா போயிடும் எதிரில் இருக்கிற மற்ற விஷயங்கள் மேல அபிமானம் தானாக போயிடும் ஏன்னா எல்லாமே என்னுடைய சக்தி புறவாகாமல் உங்களுக்கு தெரிய வரும் அதனால விருப்பு விருப்பு இருக்காது இது எனக்கு தேவைன்னு ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்துல போய் நீங்க பாண்டு வச்சுக்க மாட்டீங்க அதாவது இப்ப எப்படி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகள்ல ஒரு பாண்டுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறோமோ அது நமக்கு நீங்கிடும் ஆனா அவங்க எல்லாம் இருப்பாங்க எல்லாமே இருக்கும் இந்த உலகம் நீங்கிட்டு இருக்கும் எல்லாமே காட்சியாகும் ஏன்னா நம்ம விழிப்புணர்வுல இருந்து இந்த சக்தியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ இது எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் பார்வையாளனாக இதையெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த சக்தியினுடைய வியாபகம் எப்பொழுதும் இருக்கும் இதுல வந்து ஒன்று வந்து போகும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஏன்னா எல்லாமே மூலத்தை நோக்கி திரும்புற அந்த விளையாட்டை தான் இந்த சக்தியில நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நீங்கள் எங்கிருந்து வந்தீங்களோ அங்கேயே தான் திரும்ப போறீங்க அப்போ உண்மையான ஒவ்வொரு உடலுக்கும் நீங்க அதே நடைமுறை தான் நடந்து கொண்டிருக்கிறது ஏனா அந்தந்த மூலத்துக்கு ஏன் திரும்புதுன்னா இங்க வந்து பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில தன்னுடைய மூலத்தை திரும்பி ஆகணும் அது மாதிரி திரும்பி கொண்டிருந்தா கூட அது வந்து உபாதிகளுடைய அடிப்படையில உடலனுடைய அடிப்படையில திரும்பி கொண்டிருந்தால் கூட அந்த உடல் மனம் கடந்த உன்னத நிலை என்னன்னா அறிவு நிலை உணர்வு நிலைங்கும் போது அது எங்க இருக்குது அது வெட்ட வெளியாக இருக்கிறது அது எங்கும் நிறைந்திருக்கிறது அது எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது தான் தன்னுடைய உண்மை சொரூபம் அப்ப அந்த சொரூபத்துக்குள்ள நான் போகணும் அப்படின்னா நான் அதிலிருந்து எப்படி வெளியே வந்தேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவ்வள்த நிலையிலிருந்து வியக்திலைக்கு நான் எப்படி வந்தேன்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையின் அடிப்படையிலே சூக்ஷமத்திலிருந்து நான் ஸ்தூலத்துக்கு வந்துட்டேன் ஏன்னா பர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் சூக்ஷம பூதங்களை படைத்து அதன் வாயிலாக பூதங்களை உண்டாக்கி அந்த ஸ்தூல பூதங்களின் வாயிலாக இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்துக்கொண்டு இந்த ஸ்தூல பூதங்களின் வாயிலாக படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்திலே உள்ள கோடானு கோடி உபாதிகளிலே உடல்களின் வாயிலாக ஒரு அனுபவங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த அனுபவங்களின் வாயிலாக பல்வேறு ஆனந்தத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத நிலையிலே இந்த மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த மனதிற்கு உண்டாகின்ற ஒரு சிறு சலனங்கள் தானே தவிர இந்த மனம் கடந்த அந்த எல்லையற்ற அறிவுக்கு இதற்கு அப்பாற்பட்ட எதிலும் சங்கமிக்காத தன்னுடைய உண்மை சுரூபத்திலே அது இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் அது எல்லாமே தன்னுடைய விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு எதுக்குள்ளும் அது சம்பந்தப்படலை அதுதான் அந்த அறிவு நிலை ஆனால் அந்த அறிவு நிலை எப்படின்னா சூக்ம நிலை அது வந்து ஸ்தூலமே கிடையாது அது வந்து இந்த உடலோ மனமோ அல்ல இந்த உடல் மனம் கடந்த அந்த உன்னத உயர்வு நிலை உணர்வு நிலைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த உணர்வு நிலைக்கு நம்ம போறதுக்கு எந்த உபாதி சரியான உபாதினா இந்த மனித உடல் கிடைக்கிறது தான் சரியான உபாதின்னு நான் கடந்த வகுப்பிடின்னு சொன்னேன் தேவர்களாக நீங்க பிறவி எடுத்தால் கூட தேவர்கள்னா ஏதோ இந்த புனைக்கப்பட்ட புராண கதைகள் இருக்கிற மாதிரி இந்திரன் சந்திரன் எல்லாம் கிடையாது அதாவது அதிகப்படியான உடல் அதாவது இந்த சந்திரன் இப்போ நம்ம பான வழியில் பார்க்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் சூரியன் கிரகங்கள் இருக்கு பாருங்க இதெல்லாம் தெய்வீகத்தன்மை பொருந்திய உடல்கள் ஏன்னா இப்போ இந்த மனித உடலுக்கு அப்பாற்பட்ட அது ஒரு மகத்துவமான விஷயத்தை இந்த பூமிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ நம்மளோட கொஞ்சம் ஹையர் பிளாட்ஃபார்ம்ல அது இருக்கு ஆனால் அது தன்னை அறிந்து கொள்ள முடியாது ஏன்னா அதுக்கு உண்டான பிரத்யேக மனம் இந்த மனித உடலுக்கு மட்டும் தான் சாத்தியம் அப்ப அதனால நீங்க இந்திரனாக பிறந்தாலும் சந்திரனாக பிறந்தாலும் மீண்டும் மனிதனாக வந்தால் மட்டும் தான் தன்னுடைய மூலத்துக்கு திரும்ப முடியுங்கிறது சாஸ்திரம் இன்டெரக்டா சொல்லுது அப்போ அதனால உடல் வேணா மாறுபடும் பொழுது அதனுடைய ஆயுட்காலம் நீடிக்கலாம் இப்போ எப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ ஒரு நாய்க்கு ஆயுட்காலம் மரத்துக்கு ஆண்டுகள் ஆயுட்காலங்கிற மாதிரி மனிதனுக்கு ஆண்டுகள் ஆயுட்காலம் ஆனால் இதே மற்ற கிரகங்களை பார்த்தீங்கன்னா இப்ப சூரியன் பல கோடி ஆண்டுகள் இருக்கும் சந்திரன் பல கோடி ஆண்டுகள் இருக்கும் அப்போ அதனுடைய ஆயுட்காலம் வந்து எத்தனையோ மனித இனங்கள் வந்து போயிருக்கும் பூமியில ஆனா அது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது இனிமேலும் இருக்கும் அப்போ இப்ப வந்து போற இந்த மனித இனம் வந்து உண்மையானா இல்ல அப்போ இந்த பூமி வந்துட்டு போறதெல்லாம் உண்மையானா இல்ல ஆனா எல்லாமே எங்க நடக்குது இத்தனையும்னா நம்முடைய மனதினுடைய பிரவாகம்தான் உண்மையிலேயே இந்த சூரியன் சந்திரன் இந்த எந்த உடம்புக்குள்ள நீங்க வந்தாலும் இது வந்து பிரத்யேக மனதிற்குள்ள நுழையும் போது மட்டும்தான் இதெல்லாம் வந்து நீங்க உண்மை அல்ல பொய்னு தெரிஞ்சுக்க முடியும் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்தினுடைய அடிப்படைகளை நீங்கள் இருந்துகிட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து உண்மையாகவே இருக்கும் ஏன்னா கனவு நிலை மாதிரி இந்த உலகம் வந்து உங்களுக்கு உண்மையாக தெரிந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த நிலையிலிருந்து நீங்க கடந்து போறதுக்கு உண்டான சூட்சம ரகசியம் என்ன அப்படின்னா நான் அதுவாகவே இருக்கிறேன் என்கிற நிலையை அனுபவமாக்குறதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காரியமும் அந்தந்த வினாடியிலே அந்த இருப்பிலே நான் இருக்கிறேன் அந்த உணர்விலே பார்வையாளனாக நீங்கள் இருந்துகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் அந்த செயல் செய்வது நீங்கள் அல்ல அந்த காரியங்கள் வந்து இந்த உடல் அந்த மனம் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது அது வந்து உணர்ச்சியின் வாயிலாக இந்த உடல் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் இத்தனை விஷயங்களும் இந்த உடல் செய்வதற்கு எது ஆதாரமாக இருக்கிறதுனா அந்த அறிவு அந்த உணர்வு தான் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த உணர்வு அறிவு ஆதாரமாக இந்த உடல் மூலமாக விழிப்பு நிலைகளை ஒவ்வொன்றையும் அனுபவமாக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த விழிப்பு நிலைகளை அனுபவமாக்கக்கூடிய விஷயத்துல தான் அது தன்னை அறிந்து கொள்ள முடியும் கனவு நிலையிலேயோ அல்லது ஆழ்ந்த உறக்க நிலையிலோ தன்னை அறிந்து கொள்ள முடியாது அப்போ அந்த விழிப்பு நிலையிலேயே நீங்கள் இதை பிடிச்சிக்கணும் அப்போ இதை பிடிச்சுக்கிறதுக்கு என்ன சூட்சமம்னா இந்த மனம்தான் அறிவுங்கிறத நீங்க படிச்சு இந்த மாதிரி ஞானத்துக்குள்ள வந்து தான் பிடிச்சிக்க முடியும் வேற நீங்க என்ன பண்ணாலும் பிடிச்சிக்க முடியாது அதனால தான் நீங்கள் என்ன வழிபாட்டு முறைகளோ மற்ற தியானங்களோ யோகாவோ பண்ணா கூட நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் என்ட்ராக முடியாதுங்கிறது மீண்டும் மீண்டும் நான் அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா இங்க வந்து விஷயம் என்னன்னா மனம்தான் அறிவாக இருக்கிறதுங்கிறத அது தன்னை அறிந்து கொள்வதற்கான பிரத்யேக தகுதியை அடைந்தாக வேண்டும் அந்த மனம் வந்து அதை அடைவதற்கான ரகசியமே தன்னை அறிதல்ங்கிறது போது நான் அதுவாகவே இருக்கிறேன் தெரிந்து கொள்வது அதுலேயே இருந்து பழக முடியும் அந்த இருப்பிலேயே இருக்கணும் அந்த இருப்புல நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்க முடியுங்கிறது தான் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நான் சொல்லிட்டேன் நீங்க ஒரு பத்து நிமிஷம் போய் கோயிலில் சாமி கும்பிட்றதுனாலயோ ஒரு மணி நேரம் நீங்க பூஜை பண்றதுனாலயோ அந்த இருப்புல நீங்க இருக்க முடியாது ஏன்னா அந்த நிலைப்பாடுல கொஞ்ச நேரம் இருப்பீங்க திருப்பி நீங்க உலக விவகாரத்துக்குள்ள வரும்போது நான் எனதுங்கிற அகங்காரம் அமகாரத்துக்குள்ள வந்துடுறீங்க இல்லையா அந்த தவறையும் நீங்க செய்யக்கூடாதுங்கிறது நான் நீங்க சுட்டி ஏன்னா நான் எனதுங்கிற அகங்காரம் அமகாரம் இந்த உடல் மனம் சார்ந்தது ஆனால் நான் வந்து அதுவாக இல்லை நாம் அதுவாக உள்ள நிலை ரமண மகர்ஷி சொல்லுவது போல எல்லாமே நான் தான் நீங்க எங்கிருந்து பிடிக்கணும்னா அந்த உணர்வுக்குள்ள வரும்போது மட்டும்தான் பிடிக்க முடியும் ஆனா இந்த உணர்வுக்குள்ள நீங்க இருந்துகிட்டு இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகம் உண்மை இல்லை இது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுங்க தெளிவா தெரியும் ஆனா நீங்க இந்த உணர்வுல இறங்கி மனதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உண்மையா தெரியும் உண்மையா எப்படி தெரியும்னா இதுல வந்து ஒரு விருப்பு வெறுப்புக்குள்ள நீங்க உட்பட்டு ஆவீங்க ஏன்னா இங்க வந்து நீங்க மனம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இது சரி இது தவறு இது நல்லது இது கெட்டதுங்கிற அந்த விஷயத்துக்குள்ள நீங்க உரிமைகளுக்குள்ள வந்து ஆகணும் ஏன்னா மனம் என்பது உரிமைகளால் சூழப்பட்டிருக்கிறது எப்படி அது இருமைகளால் சூழப்பட்டிருக்கிறது மனமும் அறிவு ஒண்ணுதானே அப்படின்னா அதாவது தன்னுடைய பிளாட்ஃபார்ம்ல இருந்து இறங்கிடுச்சு அறிவு பரிமாணத்துல இருந்து கீழ்நிலை பரிமாணத்துக்குள்ள வரும் பொழுது எப்படி ஒரு அறிவு தாவரத்துல அந்த உணர்வு வெளிப்படும் பொழுது அதுக்குண்டான தகுதியைத்தான் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியுமோ எவ்வாறு சூரியன் வந்து கலங்கிய சாக்கடை நீர்ல வந்து தெளிவிட்டு காணப்படுமோ அது அறிவு வந்து இந்த உபாதின் வாயிலாக பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ நான் அந்த தெளிந்த அறிவு பிரகாசத்துல தான் நான் இருக்கிறேன் நானே அதுவாக இருக்கிறேன் நீங்க எப்ப தெரிஞ்சுக்கொள்ள முடியும்னா இந்த கலங்கிய குட்டை நீரை எப்படி சுத்தமாக்கும் பொழுது அந்த சூரிய பிரகாசம் தெளிவாக இருக்கிறதோ அதுபோல மன தூய்மை இந்த மன தூய்மைங்கிறது என்ன நான் அதுவாக இருக்கிறேன் இதையெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற புரிதல் அந்த தெளிவு அதைத்தான் சொல்றாரு திருமொழிய திருமந்திரம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம்ங்கிற மாதிரி அந்த தெல்ல தெளிவு நான் அதுவாகத்தான் இருக்கிறேன்ங்கிற அந்த தெளிவுக்குள்ள வந்துட்டான் இங்க சிவலிங்கம் அந்த சிவம் நானாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள அவங்க இன்டெரக்டா பாடல்கள் வழியாக சொல்ல வராங்க அப்ப நீங்க இங்க புரிந்து வேண்டிய விஷயம் என்னன்னா நான் அதுவாகவே இருக்கிறேன் ஆனால் நான் வெறும் பார்வையாளன் எதிலும் நான் சங்கமிக்காதவன் அசங்கன்னு பேரு பிரம்மம் வந்து எதிலும் சங்கமிக்காது அந்த பிரம்மத்தினுடைய நிலைப்பாடு என்ன நிர்குணம் நிரஞ்சனம் அதே உருவத்துக்குள்ள வரவே வராது ஆனால் அதனுடைய உண்மையான நிலைப்பாடு அறிவு பிரகாசம் பேரறிவு பிரகாசம் ஒளி பிரகாசம் ஜோதி பிரகாசம் ஏன்னா அறிவு வந்து பிரைட்டா தான் அது எப்படி வெளிப்பட்டு ஒவ்வொரு உபாதியிலேயும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பிரைட்னஸ் எப்படி கிளியரா இருக்குது அப்படின்னா அந்த உபாதியுடைய தன்மையை பொறுத்து அந்த கிளியரன்ஸ் மாறுபடுகிறது தெளிந்த நீரிலே நல்ல பிரகாசமாகவும் கலங்கிய நீரிலே பிரகாசம் குறைவாகவும் இருப்பது போல தெளிந்த மனதிலே அது பூரண அறிவாகவும் தெளிவற்ற மனதிலே அது குழம்பிய நிலையிலேயும் அப்போ நாம எந்த நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம நம்ம சுயம் விசாரம் நம்மளுடைய ஒரிஜினல் நிலைப்பாட்டு கூட நம்முடைய சொரூபத்துக்குள்ள நம்ம திரும்ப முடியுமே தவிர வேற என்ன வேலைகள் நீங்கள் செய்தாலும் நீங்கள் அதுக்குள்ள திரும்பவே முடியாதுங்கிறத நான் இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக வலியுறுத்தி கூறுகிறேன் அதனால இப்ப நான் இங்கே உன்னை நீ அறிவாயா அப்படிங்கிற டாபிக்ல நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா நீ பூரண அறிவு உன்னிலிருந்து உனக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்போ உன்னுடைய இருப்பு மட்டுமே இங்கே இருக்கிறது அந்த இருப்பின் வாயிலாக எல்லாம் பிரகாசிக்கிறது அப்போ நான் இருப்பதினாலே தான் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்குள்ள இந்த ஞானத்தின் வாயிலாக புரிந்து கொண்டு அதை நீங்கள் அதாவது நான் அதுவாகவே இருக்கிறேன் நான் அதுவாகவே இருக்கிறேன் வாயில சொல்லாம ஒவ்வொரு செயலும் செய்கின்ற பொழுதும் அந்த இருப்பிலே தான் இருந்து கொண்டு இந்த காரியம் நடந்துகின்றிருக்கிறது நான் இருப்பதனால்தான் இந்த காரியம் நடக்கிறதுங்கிறத பார்வையாளனாக நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தால் போதும் அந்த செயல் செய்வது கூட நான் செய்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஈகோ ஏன்னா இங்க நான் செய்வது யாரு மனம் தான் செய்யுது நான் செய்கிறேன்னு சொல்லுவோம் ஆனா அறிவை வந்து நான் செய்யறேன்னு சொல்லவே சொல்லாது அந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் அறிவு வந்து பெரும் பார்ப்பது மட்டும்தான் அதனுடைய வேலை ஏன்னா அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ப்பான் பார்வை பார்க்கப்படும் பொருள் ஏன்னா நான் இருப்பதனால்தான் பார்வை இருப்பது பார்வை இருப்பதனால்தான் பார்க்கப்படும் பொருள் உண்டாகி இருக்கிறது அப்ப இந்த பார்க்கப்படும் பொருள் பார்வையின் வாயிலாக பார்ப்பானால் அறியப்படுகிறது அப்ப பார்ப்பானால் அறியப்படுகின்ற பொழுதுதான் எல்லாமே அறிய முடியுமே தவிர பார்ப்பான் இல்லாவிட்டால் இங்கு பார்வையும் இல்லை பார்க்கப்படும் பொருளும் இல்லை அப்போ இங்கே மூணும் திருப்பட்டியும் ஒன்றாக மாறுவது எப்பொழுது சாத்தியமாகும் பார்ப்பான் தான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது மட்டுதான் என் மூலமாக இந்த பார்வை வெளிப்பட்டு பார்க்கப்படும் பொருள் உண்டாகி இருக்கிறதுங்கிறது தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்போ அந்த அடிப்படையிலே தான் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா பார்ப்பானாகிய இருப்பு மட்டுமே இருக்கிறது அதுவே எல்லாமாக இருக்கிறது எங்கும் நிறைந்திருக்கிறது எல்லையில்லாமல் இருக்கிறது அதை புரிந்து கொண்டால் இருப்பது இறைவன் மட்டுமே அப்ப இறைவனுக்கு வேறாக இங்கு எதுவுமே இல்லை அப்போ அந்த இறைவன் யார் அப்படின்னா நான் இருக்கிறேன் என்னுடைய இருப்பு தான் அந்த இறைத்தன்மை அப்போ என் மூலமாக இங்க எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த புரிதலோடு ஏன்னா இங்க இறைவன் வேறு நான் வேறுன்னு பிரிச்சிங்கன்னா இங்க டுவாலிட்டி வந்துடும் உங்களுக்குள்ள இருக்கிற தவறு என்ன பண்ணுவீங்க பெரும்பாலான தவறுகள் என்ன செய்வீங்கன்னா இறைவன் இருக்கிறான் ஆனால் அந்த இறைவன் இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு நான் ஒருத்தன் தனியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அங்கே டுவாலிட்டி இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் நானே என்னுடைய வியாபகம் இந்த உடல் அந்த உடல் என்று நீங்கள் எப்பொழுது புரிந்து முடியுமோ அப்பொழுது நீங்க திடஞானியாக மாற முடியும் அந்த திடஞானி தன்மை உங்களுக்குள்ள வரணும் திடஞானம்னா என்னன்னா இருப்பது இறைவன் மட்டுமே அந்த இறைவனாகத்தான் நான் இருக்கிறேன் என்னுடைய இருப்பினாலே தான் நீங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற புரிதல் அப்போ நான் எப்படி இருக்கிறேன் அறிவாக இருந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்ப என்னுடைய அறிவு பிரகாசத்தினுடைய வெளிப்பாடுகளிலேயே இத்தனையும் வியாபித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வியாபகம் என்னை அறிவதற்கான என்னை நான் சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு விஷயம் அவ்வளவுதான் மற்றபடி இதுல வந்து நான் உள்ள போறதோ இதுல போய் நான் வளைஞ்சி விளையாடுறதோ ஒண்ணுமே கிடையாது அது என்னுடைய இருப்பினாலே இதெல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுங்கிற அந்த புரிதல் உங்களுக்குள்ள நல்லாவே மலரும் மலர்ந்து விடும் அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு வினாடியும் அந்த நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உணர்வுல நீங்க இருந்து பழக பழக பழக நாளடைவில் உங்களுடைய இருப்பு மட்டுமே உங்களுக்கு தெரியும் இந்த உடல் நானல்ல நல்லா புரிய வரும் அந்த வெளியிருக்கிற மற்ற உடல்கள் எல்லாம் என்னுடைய வியாபகம் தான் என்னுடைய சக்தி வியாபகம் தான் தெரிய வரும் இப்படி இந்த உடல் உறங்கும் போது கூட நீங்க விழிப்புலதான் இருப்பீங்க இந்த உடல் தூங்கிட்டு ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுதான் அந்த உயர்நிலை அதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஞான திருஷ்டி மூன்றாவது கண்ணுன்னு சொல்றோம் பாத்தீங்களா மூன்றாவது கண்ணுல எல்லாம் தெரியறது எப்படி தெரியும்னா அந்த விழிப்புக்குள்ள வரும்போது மட்டும்தான் தெரியும் மற்றபடி நீங்க இண்டிவிஜுவல் பாடி நான் இந்த உடல் நான் நீங்க நினைச்சுட்டு இருக்க வரைக்கும் இந்த புலன்களுக்கு உட்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க இதுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க இந்த புலன்களை கடந்து அந்த உணர்வாக அந்த அறிவாக மாறும் பொழுது அந்த பார்ப்பானாக நீங்கள் மாறிவிடுகின்ற பொழுது உங்களுடைய இருப்பினாலே இந்த உலகம் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அது உங்களுக்கு அனுபவமாகும் அந்த அனுபவத்திலே ஒரு ஆனந்தம் உங்களிடம் மலரும் அதுதான் சச்சிதானந்த சுருகம் சச்சிதானந்தம்னா சத்தாகிய இருப்பு சித்தாகிய அறிவின் வாயிலாக தன்னை ஆனந்தப்படுத்திக் கொள்கிறது தன்னுடைய இருப்பிலே ஆனந்தமயமாக அது எப்பொழுதும் அனுபவமாக்கிக் கொண்டிருக்கிறது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சுயம் பிரகாசத்தை வெளிப்படுத்திக் அந்த வெளிப்பாடே இந்த பிரபஞ்சம் என்பதை நன்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக இதை நீங்கள் அனுபவமாக்க நன்கு முயற்சி எடுங்கள் இதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய சாராம்சம் இதை மேலும் மேலும் நான் திருப்பி திருப்பி எவ்வளவுதான் இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே போனாலும் இது புரிந்து தான் புரிந்து முடியும் எல்லாராலும் இதை புரிந்து முடியாது ஏன்னா இதை நான் ஏன் பத்து கிளாஸோட நிறுத்துறேன் அப்படின்னா இப்ப இதுலயே நான் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டேன் நிறைய ரகசியங்களை உடைச்சிட்டேன் இதை வந்து ஏத்துக்கிறத ஏத்துக்காதது அவரவருடைய பக்குவம் தான் நான் சொல்ல முடியும் பக்குவம்னா மனம் எந்த நிலையில உயர்ந்திருக்கோ அந்த பக்குவத்துக்கு வரும்போது மட்டும்தான் இதை ஏத்துக்க முடியும் அந்த உயர்வுக்கு வராத மனம் இதை ஒப்புக்கொள்ளாது ஏன்னா அது என்ன என்னால் ஏற்றுக்க முடியல அப்போ இறைவன் வேற ஏதாவது இருக்கிறா இது வந்து சமயத்தை உடலிகிட்டு மாதிரி தான் சொல்லும் அது வந்து என்ன போல இல்லை அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து விதைய தூவோம் விளைச்சல் வந்து அது இதுதான் நடக்கும் மற்றபடி வேறு எந்த காரியமும் இந்த உடல் செய்வது கிடையாது அந்த உணர்வு நிலையில் இருந்து கொண்டு எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த புரிதலோடு தான் இந்த உடல் இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறத சொல்லி இந்த பாடத்திட்டத்தை நிறைவு செய்கிறேன் எல்லோருமாக அந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஆசிர்வதிக்கிறேன் ஓம் டத்ஸ்